பாகம் ரெண்டு அத்தியாயம் ஒன்று ஸ்ரீ ராமகிருஷ்ண ஐயர் ஸ்ரீ பகவான் விருபாக் கோகையில் காலத்திலிருந்தே தன்னை பகவானிடம் அடிமைப்படுத்திக் கொண்டவர் என் பெரியப்பா ஸ்ரீ ராமகிருஷ்ண ஐயர் அவருடைய தம்பிதான் என் தந்தை ஸ்ரீ ரங்கநாத ஐயர் என் பாட்டனார் காலத்திலிருந்து அவர்கள் பூர்வீக கிராமமான படி அக்ரஹாரத்தில் வாழ்ந்து வந்தனர் இந்த கிராமம் திருவண்ணாமலைக்கு மேற்கே முப்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது செங்கம் தாலுக்காவைச் சேர்ந்தது சகோதரர்கள் இருவரும் பெரியவர்களானதும் திருவண்ணாமலையிலேயே குடியேறிவிட்டனர் என் பெரியப்பா திருவண்ணாமலை டவுன் மணியக்காரராக வேலை பார்த்து வந்தார் நல்ல சீரிய செல்வாக்குடன் வசதியாக வாழ்ந்து வந்தார் என் தந்தை கான்ட்ராக்டராக தொழில் நடத்தி வந்தார் தொழில் காரணமாக ஆந்திராவில் உள்ள கர்னூல் ஜில்லாவுக்கு சென்று அங்கேயே ஸ்திரமாக தங்கிவிட்டார் என் தந்தை ஆந்திராவில் தொழில் நிறுவனத்தை ஸ்தாபித்து நடத்தி வந்தாலும் திருவண்ணாமலைக்கு வந்து அண்ணாவுடன் தங்குவதிலும் ஸ்ரீ பகவானை தரிசிப்பதிலும் தவறியதே இல்லை என் முன்னோர்கள் பகவானுக்கு அடிமையாகிய பலன்தான் எனக்கு இங்கு வந்து தங்கி பகவான் சந்நிதியில் இருக்கும் பெரும் பாக்யம் கிடைத்தது பெரியப்பா மணியம் வேலை பார்ப்பதோடு நில்லாமல் பாண்டிச்சேரிக்கு அருகில் உள்ள உப்பளத்தில் கான்ட்ராக்டராக வேலையும் நடத்தி வந்தார் நல்ல உதார குணத்துடன் பெருந்தன்மை உள்ளவர் ஆசிரமத்திற்கு தன்னால் முடிந்தவற்றை தவறாது செய்து வருவார் சின்னசுவாமிகளுக்கு பெரியப்பாவிடம் அன்பும் மரியாதையும் உண்டு பெரியப்பாவும் ஆசிரம காரியங்களுக்கு உறுதுணையாக நிற்பார் அப்போதெல்லாம் ஆசிரமத்திற்கு யாராவது பெரிய மனிதர்கள் வந்தால் சின்னசுவாமிகள் உடனே பெரியப்பாவிற்கு சொல்லி அனுப்புவார் என் பெரியம்மாவின் பெயர் பொன்னம்மாள் பொன்னம்மா பொன்னான குணம் இவர் ஒரு துறவி போல இதிலும் பட்டுக்கொள்ளாமல் பூஜையும் ஜபமும் செய்து கொண்டு தம் பூஜை அறையிலேயே இருப்பார் இவர் காவியகண்ட கணபதி முனிவரிடம் மந்திரோபதேசம் பெற்றவர் சதா மந்திர ஜபம் செய்து கொண்டே இருப்பார் வீட்டு காரியங்களுக்கும் இருக்கும் இவருக்கும் சம்பந்தமே கிடையாது எனலாம் பெரியம்மா நல்ல அழகிய தெய்வீக முகத் தோற்றமுடையவர் தன் உடம்பில் எந்த நகையும் அணியமாட்டார் சக்தி உபாசனையினால் காலை தரையில் ஊன்றினால் மின்சாரம் பாய்வது போல் இருக்கும் என்று கூறுவார் மரக்கட்டையினாலான காலணிகளை அணிந்து கொண்டுதான் வீட்டிற்குள்ளேயே நடமாடுவார் தலைமுடி எப்போதும் விரிந்தபடி இருக்கும் எதேச்சையாக வெளியார் யாராவது வந்துவிட்டால் காலணிகளை மடியில் கட்டிக்கொண்டு தன் அறைக்குள் சென்றுவிடுவார் வீட்டிற்கு உறவினர்கள் யார் வந்தாலும் அவர்களை வரவேற்பதோ சந்திக்காமல் தவிர்ப்பதோ இரண்டுமே கிடையாது உறவினர்கள் அவர்களாகவே வந்து தங்கிவிட்டு போவார்கள் வீட்டில் சமையலுக்கு ஒரு பிராமண பிள்ளை இருந்தான் வீட்டின் நிர்வாக பொறுப்பை பெரியப்பாவை கவனித்து வந்தார் பெரியம்மாவை ஒன்றும் சொல்ல மாட்டார் ஆசிரமத்தில் ஏதாவது தேவைப்பட்டால் அதை உடனே செய்து கொடுப்பார் ஒரு சமயம் மாத்ரபுதீஸ்வரர் கோயிலில் பூஜை செய்ய ஆளில்லை சின்ன சுவாமிகள் வீட்டிற்கு சொல்லி அனுப்பினார் உடனே பெரியப்பா வீட்டில் சமையல் செய்யும் பிராமண பிள்ளையை அனுப்பிவிட்டார் ஆசிரம என்றால் அவ்வளவு சிரத்தை பெரியம்மாவிற்கு நாயனாவிடம் அளவு கடந்த நாயனா தன் சிஷியர்களுடன் பெரியப்பா வீட்டில் வந்து தங்குவது வழக்கம் அவர்களுக்கு வேண்டிய சாப்பாடு முதலான எல்லா வசதிகளும் ஒரு குறைவுமில்லாமல் நடந்து வரும் நாயனா திருவண்ணாமலையில் இருந்த காலத்தில் அவர் வீட்டிற்கு ஏதாவது சாமான்கள் தேவைப்பட்டால் பெரியம்மா வேலைக்காரனிடம் தாராளமாக கொடுத்து அனுப்புவார் பெரியப்பா அதை பற்றி எதுவும் கண்டுகொள்ள மாட்டார் அதேபோல் தீபோத்சவம் திருவூடல் போன்ற உற்சவ காலங்களில் சுற்றுப்புற கிராமங்களில் வசிக்கும் உறவினர்கள் வந்து பெரியப்பா வீட்டில் தங்கி சாப்பாடு குளியல் முதலான எல்லா வசதிகளையும் பெறுவார்கள் அதை பற்றி பெரியம்மா எதுவுமே கேட்டுக்கொள்ள மாட்டார் ஒருவரை ஒருவர் புரிந்து அவரவர் வயில் அவரவர் காரியங்களை நடத்திக்கொண்டு இல்லறம் நடத்திய ஒரு அபூர்வமான தம்பதிகள் இருவருக்குமே எந்த மனக்குறையும் இல்லை இறைப்பற்றுடன் வாழ்க்கையை நடத்திய இல்ல துறவிகள் இந்த அபூர்வ தம்பதிகளின் ஒரே மகன்தான் ராதா என்னும் ராதாகிருஷ்ணன் தாய் தந்தையர்களைப் போலவே இவனும் உலகியலில் ஊக்கம் காட்டாமல் பகவான் வழியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டான் ராதாவிற்கு பகவானிடம் அளவு கடந்த அன்பும் பக்தியும் உரிமையும் இருந்தது கல்லூரி விடுமுறை நாட்களில் திருவண்ணாமலைக்கு வந்து பகவானுடன் கிரிவலம் வருவதும் பகவானுடன் பொழுதை பயனுள்ளதாகப் போக்குவதுமாக இருப்பான் பகவானுக்கும் ராதாவிடம் மிகுந்த அன்பு உண்டு உறவினர் வீடுகளில் நடக்கும் எந்த கல்யாணங்களுக்கும் ராதாவோ பெரியம்மாவோ போகமாட்டார்கள் பெரியப்பா தான் தவறாமல் சென்று வருவார் ஏழை எளிய உறவினருக்கு அவர் வாழ்விலும் சாவிலும் உதவி செய்ய தயங்கமாட்டார் ராதா படிப்பை முடித்து ரயில்வேயில் என்ஜினியராக வேலைக்கு அமர்ந்தான் பெரியம்மாவும் பெரியப்பாவும் திருவண்ணாமலையில் இருந்தார்கள் பெரியப்பா தன் அலுவல்கள் முடிந்ததும் ஆசிரமம் வந்து பகவான் சந்நிதியில் அமர்ந்து பயன்பெறுவார் ராதாவிற்குப் பெற்றோர்களிடம் மிகுந்த அன்பும் பரிவும் உண்டு வயதான காலத்தில் வேலைக்காரர்களின் ஆதரவில் அவர்கள் ஏன் இருக்க வேண்டும் என்று எண்ணி இருவரையும் தன்னுடன் வந்து இருக்கும்படி கேட்டுக்கொண்டான் ஆனால் பெரியப்பா பகவானை விட்டு வருவதற்கு சம்மதிக்கவில்லை வேறு வழியில்லாமல் அம்மாவை தன்னுடன் அழைத்துச் சென்று கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்தான் கொஞ்ச நாளைக்குப் பிறகு பெரியப்பாவிற்கும் தனியாக இருக்க முடியாமல் போனபோது ஆசிரமத்தில் சில காலமும் எங்களுடன் கொஞ்ச மாறி மாறி இருந்து வந்தார் சில சமயங்களில் ராதாவிடம் சென்று வருவார் கடைசியாக இவர் நோயுற்றிருந்தபோது ஆசிரமத்தில்தான் இருந்து வந்தார் சின்ன சுவாமிகள் மிகவும் அக்கறையுடன் கவனித்து வைத்திய சிகிச்சையும் அளித்து வந்தார் பிறகு ராதாவிற்கு தெரிவித்து அவன் வந்து கூட்டிக் கொண்டு போனான் எந்த வைத்தியத்திற்கும் நோய் கட்டுப்படாமல் இந்த சீரிய பக்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் வருடம் ஸ்ரீ பகவான் திருவளிகளை அடைந்தார் பகவானுடைய தாயார் அன்னை அழகம்மாவின் சமாதி கோயில் பாலிதீர்த்த கரையில் அமைந்த பின்பு பகவானும் கீழேயே தங்கிவிட்டார் அந்த இடம்தான் இந்து ஸ்ரீ ரமணாசிரமம் என்ற பெயரால் எழிலுடன் விளங்குகிறது இது அடியார்கள் பலரால் சூழப்பட்டு உலகில் உள்ள நல்லோர் எல்லோரையும் தன்பால் ஈர்த்து தன்மயமாகச் செய்யும் ஸ்பர்சவேதியாக திகழ்கின்றது இந்த புனித ஆசிரமம் ஆரம்ப காலத்தில் பல சிக்கல்களை சந்திக்க அப்போதெல்லாம் ராமகிருஷ்ண ஐயர் நல்ல வக்கீல்களைக் கொண்டு அவற்றை தீர்த்து வைத்திருக்கிறார் ஸ்ரீ ரமணாசமத்திற்கும் பாபாஜி மடத்திற்கும் நடந்த வழக்கை சென்னையிலிருந்து வக்கீல்களைத் தரிவித்து ஆசமத்திற்கு சாதகமாக முடித்து தந்திருக்கிறார் ஆதியில் ஆசிரமத்தில் திருடர்கள் நுழைந்தபோது ஸ்ரீ குஞ்சுசுவாமிகள் டவுனுக்கு ஓடிப்போய் ராமகிருஷ்ணயரையும் ஆட்களையும் கூட்டிக் கொண்டு வந்து மேற்கொண்டு செய்ய வேண்டியதை அவரிடம் ஒப்படைத்திருக்கிறார் ராமகிருஷ்ணயரின் பிள்ளை ராதா சிறுவயதிலிருந்தே பகவானுடன் நெருங்கிப் பேசுவதும் கிரிபிரதட்சம் செய்வதும் வழக்கமாயிருந்தது பகவான் கந்தாசிரமத்தில் இருக்கும்போது பள்ளிவிட்டதும் மாலை ஐந்து மணிக்கு கையில் ஒரு கூஜாவில் காப்பி எடுத்துக் மலைக்கு வந்து விடுவான் இருட்டும் வரை பகவானுடன் இருந்துவிட்டு பிறகுதான் கீழே இறங்குவான் இவன் பள்ளிப் முடிந்ததும் மேல் படிப்பிற்காக சென்னைக்குச் சென்றான் சென்னை கிறிஸ்துவக் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தபோது கடிதம் எழுதுவது வழக்கம் அப்படி எழுதும்போது விடுமுறைக்குத் தான் திருவண்ணாமலை வருவதாகவும் பகவானுடன் கிரிபிரதக்ஷனம் போக வேண்டும் என்றும் எழுதுவான் ஒருநாள் அப்பு சாஸ்திரி என்ற அடியார் பகவானிடம் பிரதக்ஷணம் போகலாம் என்று கேட்டதற்கு பகவான் நாளைக்கு ராதா லீவிற்கு வருவதாக எழுதியிருக்கான் பிரதக்ஷணம் போகாவிட்டால் விடமாட்டான் நாளைக்கே போகலாம் என்று சொல்லிவிட்டார் பகவான் பிரதட்சிணம் போகும்போது ராதாவின் தோளின்மேல் கையை போட்டுக் கொண்டு வலம் வருவாராம் ஒருதரம் கிருபிரதக்ஷணம் போகும்போது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி நடந்தது அன்று பிரதணம் ஆரம்பிக்கும் போதே எல்லோரும் சேர்ந்து ஒரு நிபந்தனை ஏற்படுத்திக் கொண்டார்கள் பிரதட்சணத்திற்கு வரும் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு பிரசங்கம் செய்ய வேண்டும் என்பதே அந்த நிபந்தனை அதன்படி வந்திருந்த எல்லோரும் பிரசங்கம் செய்து முடித்தாகிவிட்டது அடுத்து ராதாவின் முறை ராதாவை பார்த்து குஞ்சு சுவாமிகள் என்ன ராதா உன்னுடைய முறை வந்திருக்கிறது நீதான் பேச வேண்டும் என்று சொன்னார் அப்படி சொன்ன உடனே ராதா ஜீன்முக்தர்கள் பேசுவார்களா பிரசங்கம் செய்வார்களா என்று கேட்டான் அதை கேட்டுக் கொண்டிருந்த பகவான் ஜீவன் முக்தர்கள் பேச மாட்டார்களா என்று சொல்லி சிரித்தார் அப்படி அவன் சொன்னது மற்றவர்களுக்கு வையப்பாயிருந்தது பிறகு ஒரு சமயம் அவன் ஆசிரமத்திற்கு வந்திருந்தான் அப்போது பகவான் பலாக்கத்துக்கு போகும் வழியில் நெழுலுக்காக மரம் வளர்க்க வேண்டும் என்ற ஏற்பாட்டுடன் பாதைக்கு இருபுறமும் குழிகள் தோண்டப்பட்டு தயாராக இருந்தன பகவான் அந்த வழியே பலாக்கத்துக்கும் போகும்போது பகவானை கொண்டு அந்த குழிகளில் விதை நடவேண்டும் என்பது அவர்களின் ஏற்பாடு அதன்படி எல்லாம் தயாராக வைத்திருந்தார்கள் வழக்கம்போல் பகவான் பதாக்கத்துக்கு போவதற்காக அந்த வழியே வந்தவர் அந்த குழிகளை பார்த்ததும் இது எதற்காக என்று விவரம் கேட்டார் அதற்கான காரணம் விளக்கப்பட்டது அதற்குள் அடியார் ஒருவர் நடவேண்டிய விதைகளையெல்லாம் ஒரு தட்டில் போட்டு அதை பகவானிடம் காட்டி அவற்றைக் குழிகளில் விதைக்குமாறு கேட்டுக்கொண்டார் பகவான் அந்த தட்டிலிருப்பு வை என்ன விதைகள் என்று எடுத்து பார்ப்பதற்காக தம் கையை நீட்டி எடுக்கப் போனார் அப்போது சற்று தூரத்தில் நின்று கொண்டிருந்த ராதா இதை பார்த்து உரத்த குரலில் பகவானே பகவானே அந்த விதைகளைத் தொடாதீர்கள் என்று உறக்கச் சொல்லிக்கொண்டே அவசரமாக ஓடிவந்தான் ராதா சொன்னதை கேட்டு பகவான் ஒன்றும் புரியாமல் அவர்களிடம் நீங்களானால் வெதியைப் போடச் சொல்கிறீர்கள் இந்த ராதாவோ வெதியைத் தொடாதீர்கள் என்று சத்தம் போடுகிறான் என் நான் என்ன செய்வது என்று சொன்னதும் ராதா கண்களில் நீர்த்ததும்ப இவர்கள் செய்யும் காரியம் என்ன தெரியுமா நிழலுக்காக மரம் வளர்க்கப் போகிறார்கள் பகவானே உங்கள் பார்வைப்பட்டவர்க்கே பிறப்பில்லை என்றால் நீங்கள் தொட்டால் அந்த வெதை எப்படி முளைத்து மரமாய் வளர்ந்து நிழல் தரும் அதனால் தான் தொடாதீர்கள் என்று சொன்னேன் பகவானே என்று நான் தழுதொழிக்க சொல்லி முடித்தான் இதை செவியற்ற பகவான் அவனையே உற்றுப்பார்த்து கொண்டு நின்றார் அங்கிருந்த அடியார்கள் அவனுடைய குறுமையான அறிவைக் கண்டு அதிசயித்தார்கள் இவன் இப்படிச் சொல்லுவதற்கு காரணம் ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவம் ஒருமுறை பகவானும் குஞ்சு சுவாமிகளும் ராதாவும் சேர்ந்து தோட்டத்தில் ஒரு பாத்தி அமைத்து அதில் வெங்காய வெதியை நாற்றுவிட்டார்கள் விதையை நாற்றுவிடும்போதே யார் போட்டது நன்றாக முளைத்து வளர்கிறது பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டே விதைத்தார்கள் அதன்படி கொஞ்சு சுவாமிகளும் ராதாவும் போட்டது நன்றாக வளர்ந்தது பகவான் போட்டது முளைக்கவில்லை இதை நினைவில் வைத்துத்தான் அவன் அப்படிச் சொன்னான் பிறகு அவனே இதை பகவானிடம் விளக்கினான் இதை கேட்ட பகவான் ஓஹோ அப்படியா என்று சொல்லிச் சிரித்தார் ராதா படிப்பை முடித்து ரயில்வேயில் இன்ஜினியராக வேலையில் அமர்ந்தான் ஆனால் பற்றற்ற ஒரு துறவியைப் போல் தன் கடமையை செய்து கொண்டு பகவானின் விசார மார்க்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அமைதியுடன் வாழ்ந்து வந்தான் பகவான் நிதியான அடைந்த அதே வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ராதாவும் உலக வாழ்வை நீத்து பகவான் திருவடியை அடைந்தான் மூன்று எனது ஆசிரம வேட்கை நான் என் பெற்றோருடன் பெரியப்பா வீட்டிற்கு வரும்போதெல்லாம் அவர்களுடன் ஆசிரமம் சென்று பகவானை தரிசிப்பது வழக்கம் இப்படி பலமுறை தரிசித்திருந்தாலும் பகவான் என் நினைவில் நின்றது நான் எட்டு வயது சிறுமியாக இருந்தபோதுதான் எப்போதும் என்னை கூட்டிக் கொண்டு ஆசிரமம் செல்லும் பெரியப்பா அன்று ஏதோ வேலையால் வரமுடியாமல் வீட்டில் இருக்கும் உறவினருடன் என்னை ஆசிரமத்திற்கு அனுப்பி வைத்தார் நான் ஆசிரமம் சென்றபோது பகவான் ஒரு கூரை கொட்டகையின் முன் தென்னையில் உட்கார்ந்திருந்தார் நான் அவரை நமஸ்கரித்துவிட்டு எழுந்து நின்றேன் என்னுடன் வந்தவரிடம் பகவான் ஏதோ கேட்டார் அவரும் ஏதோ பதில் சொன்னார் அதெல்லாம் எனக்கு நினைவில்லை ஆனால் என்னை பார்த்துச் சிரித்து அந்த முகம் மறக்கவே முடியாத ஒன்றாக நினைக்கும் தோறும் பசுமையாகவே இருக்கிறது ஒவ்வொரு முறை வந்து தரிசனம் செய்யும் அது நினைவிற்கு வரும் நான் ஐந்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும்போது எனது பாடப்புத்தகத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரைப் பற்றிய வரலாறு வந்தது அதைப் படித்த எனக்கு அவர் மீது மிகுந்த ஈடுபாடு உண்டாயிற்று அவரைப்போல் துறவர வாழ்க்கையை மேற்கொண்டு ஆன்மீகப் பாதையில் என்னை ஆளாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் தீவிரமாக இயலாயிற்று அதன் காரணமாக மனநிலை மாறுபட்டு வந்தது அதற்கேற்றோல் சில நாட்களுக்குள் எங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள ஒருவர் இறந்துவிட்டார் அவர் மனைவி பரிதாபமாக அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள் அதைக் கண்ட எனக்கு இவள் கல்யாணம் பண்ணிக்கொண்டாதனால் தானே இப்படித் துக்கப்படுகிறாள் இந்த துக்கத்திற்கு காரணம் கல்யாணம்தான் என்று தோன்றியது அது நடந்த அன்றிரவே கோயிலில் நடந்து கொண்டிருக்கும் உற்சவத்தின் சுவாமி புறப்பாடு எங்கள் வீதி வழியே வந்தது சுவாமிக்கு எதிரில் ஒரு தேவதாசி நாட்டி உடனே எனக்கு பகலில் கண்ட கணவனை இழந்தவளது சோக இரவில் நடந்த தேவதாசியின் நடனமும் மனத்திறையில் அடுத்தடுத்து தோன்றியது கல்யாணத்தினால் அவள் படும் துன்பமும் அது இல்லாததினால் தேவதாசி அனுபவிக்கும் சுதந்திரமும் என்னை சிந்திக்க வைத்தன அதனால் நான் கல்யாணம் செய்து கொள்ளக் கூடாது என்ற முடிவிற்கு வந்தேன் ஆனால் என் முடிவு விதியின் வலிமையினால் தகர்த்து எனக்கு வயது பன்னிரண்டு ஆணவுடன் வீட்டில் கல்யாணத்திற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து வந்தன கல்யாணம் நிச்சயமாகும் கட்டத்திற்கு வந்தபோது எனக்கு கல்யாணம் வேண்டாம் என்று அப்பாவிடம் என்னால் முடிந்த மட்டும் போராடினேன் பெரியவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு அப்பா நிச்சயம் செய்துவிட்டார் என் மனநிலை சரியாக இல்லை ஒரு நாள் அப்பாவை தனியாக அழைத்து கல்யாணம் வேண்டாமென்று எத்தனையோ முறை நான் சொல்லியும் கேட்காமல் நிச்சயித்து விட்டீர்கள் இதனால் பின்னால் நீங்கள்தான் அவமானப்படப்போகிறீர்கள் நிச்சயமாக நான் வாழப்போவதில்லை பிறகு நீங்கள் வருத்தப்படாதீர்கள் என்று உறுதியுடன் தைரியமாகச் சொன்னேன் பன்னிரண்டு வயதுடைய எனக்கு அந்த தைரியம் எப்படி வந்தது என்று பிற்காலத்தில் நினைக்கும்போது ஏதோ ஒரு சக்தி என்னுள்ளிருந்து ஆட்டு வைத்தது என்றே உணர்ந்தேன் என்னிடம் மிகவும் அன்பும் பரிவும் உடைய என் தந்தை இந்த என் உறுதியைக் கண்டு செயலற்றுவிட்டார் அவருக்கே என்ன செய்வதென்று புரியாமல் ஒரு முடிவிற்கு வந்தார் சரி இப்போது நான் சொல்கிறபடி கேட்டு நீ கல்யாணம் செய்துவோள் பிறகு நீ எப்படி இருக்க வேண்டுமென்று நிச்சயிக்கிறாயோ அதன்படி நான் செய்கிறேன் இப்போது கல்யாணத்தை எதிர்க்காதே என்று கலவரத்துடன் கூறினார் எனது பிராரப்தமும் அப்படி இருந்ததனாலோ என்னவோ சரி என்று ஒத்துக்கொண்டேன் கல்யாணமும் நடந்தது வாழ்க்கை நடத்த வேண்டிய காலம் வந்தபோது நான் சொன்னதைச் செயலில் காட்டிவிட்டேன் வீடு ஒரே சோகமயம் என்னில் எந்த மாறுதலும் இல்லை வழக்கம் போல மூன்று மணிக்கு எழுந்து குளித்துவிட்டு தோட்டத்தில் உள்ள மரத்தடியில் தியானத்திற்கு உட்கார்ந்து விடுவேன் பிறகு பூஜை பாராயணம் புத்தகங்கள் படிப்பது போன்றவைகள் நடந்து வரும் அப்பா ஒன்றும் சொல்லமாட்டார் அம்மாவிற்குத்தான் சொல்ல முடியாத துக்கமும் வருத்தமும் இப்படி சில காலம் சென்றது பக்குவம் வளர வளர பகவானை தரிசிக்கும் என் நெஞ்சும் நெகிழ்ந்து கண்ணீர் சுரியும் ஒருமுறை பகவானை தரிசிக்கச் சென்றபோது பகவான் என்னை பார்த்து ராதா எங்கிருக்கிறான் என்று கேட்டார் பகவான் முதன் முதலாக என்னிடம் பேசியதே ராதாவைப் பற்றித்தான் அதற்கு நான் குண்டக்கல்லில் இருக்கிறான் என்றேன் உடனே பகவான் கூடூரை விட்டு குண்டக்கல் போய்விட்டானா என்று சொல்லி முருவளித்தார் ஒருநாள் பகவானை தரிசிக்க ஹாலுக்குள் சென்றபோது அங்கு அடியார்கள் தியானத்தில் இருப்பதைப் பார்த்ததும் என் நெஞ்சம் மிம்மியது பகவானே இந்த அடியார்களைப் போல என்னையும் உன் சன்னிதியிலேயே இருக்கச் செய்ய மாட்டாயா எனக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குமா எவ்வளவு நாள் தான் போவதும் வருவதுமாக இருப்பேன் என்று நினைக்கும் மனம் வேதனை அடைந்தது எப்படியோ சமாளித்துக் கொண்டு பகவானை வணங்கிவிட்டு எழுந்தேன் கண்ணீர் பெருகி வழிந்தது எழுந்து நின்று என்னையே ஊற்று பார்த்த வண்ணம் இருந்தார் அந்த பார்வை நெஞ்சை தொட்டது ஆனால் என் வேதனையை எடுத்துச் சொல்ல வாக்கும் நாக்கும் மறுத்துவிட்டன பொதுவாக பகவானை பார்த்தாலே எனக்கு எதுவும் சொல்லவோ கேட்கவோ தோன்றுவதில்லை மனதில் நினைத்து இயங்குவதோடு சரி பகவானை பார்த்தாலே நான் செயலற்று நான் பகவான் இருக்கும்போது பல அடியாள்கள் பகவானை ஏதாவது கேட்பதையும் பகவான் அதற்கு விடையளிப்பதையும் நானே நேரில் பார்த்தும் கேட்டும் இருக்கிறேன் அப்போது எனக்கு ஏன் நாமும் ஏதாவது கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் தோன்றும் அடுத்த நிமிஷமே நீ கேட்டுத்தான் பகவானுக்கு தெரியணுமோ நீ நினைப்பது அவருக்கு தெரியாதோ என்று மற்றொரு எண்ணம் பலமாக வந்து என்னை தலையடுக்க விட்டாமல் அழித்துவிடும் அவ்வளவுதான் மனம் ஓய்ந்து கேள்விக்கே இடமிருக்காது கேட்க வேண்டும் என்று எண்ணம் அடங்கியதும் மனம் செயலிழந்து அவர் சந்நிதியில் கிடக்கும் இப்படி ஒரு விசித்திரமான மனோபாவம் என்னை விழுங்கி கொண்டிருந்தது கருணாநிதியான பகவான் பண்டிதராயனும் பாமராயனும் யார் எதை கேட்டாலும் பரிவோடு விடையளிப்பார் ஏனோ என் மனநிலை இப்படி மாறுபட்டிருந்தது இதற்கான காரணம் எனக்கே புரியாத புதிராக இருந்தது புரியவில்லை என்று தீவிரமாக சிந்தித்து மனம் புலம்புவதும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பகவானை தரிசிக்க வந்தேன் பகவானைக் கண்டதும் கட்டுக்கடங்காமல் கண்ணீர் பெருகியது அங்கு சந்நிதியில் தியானத்தில் இருப்பவரை பார்த்ததும் இதைப்போல் இருக்க மனம் மாளா காதல் கொண்டது பகவான் நம்மையும் இங்கேயே இருக்கும்படி செய்யமாட்டாரா ஏன் எனக்கு இந்த கட்டுப்பாடு என்று மனம் இயங்கியது பகவானே என்னையும் உன் சந்நிதியில் இருக்கும்படி அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து பேரிட்டு வந்த அழுகையை அடக்கிக் கொண்டு பகவானையே பார்த்தவாறு ஹாலில் உட்கார்ந்திருந்தேன் பகவான் சாட்சி மாத்திரமாக பார்த்துக் கொண்டிருந்தார் சில நாள் இருந்துவிட்டு திரும்பும்படி ஆயிற்று வீட்டிற்குச் சென்றதும் என் தந்தையிடம் என்னை ஆசிரமத்தில் தங்கி சாதனை செய்வதற்கு அனுமதிக்குமாறு தீவிரமாக கேட்டுக்கொண்டேன் நான் படும் துயரம் என் பெற்றோர்களையும் வாட்டியது ஒருவாறு சம்மதம் கொடுத்தார்கள் ஆனாலும் சிலகாலம் பிடித்தது நான் அண்ணாமலைக்கு ஸ்திரமாக வருவதற்கு சில முன்பு எனக்கு ஒரு அதிசயமான அனுபவம் ஏற்பட்டது வழக்கம்போல் தூங்கிக் கொண்டிருந்தேன் நான் எப்போதும் விடியற்காலை நான்கு மணிக்கு எழுந்து தியானத்தில் உட்கார்வது வழக்கம் அன்று விடியற்காலை எனக்குத் தூக்கமுமில்லை நல்ல விழிப்பு நிலையுமில்லை இந்த நிலையில் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது பகவான் என் படுக்கையில் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு என் கழுத்திலிருந்து நெஞ்சுவரை தன் கையினால் தடவிக்கொண்டே நீ எனக்கு என்ன கொடுத்தாய் ஏன் எனக்கு உன் மீது இவ்வளவு பிரியம் என்று புன்முருகளுடன் சொல்லிக்கொண்டே தடவிக்கொண்டிருந்தார் பகவான் இவ்வாறே தடவி கொடுத்ததும் என் உள்ளத்தில் ஓர் ஆழ்ந்த அமைதியின் நிறைவு உள்நோக்கி அழுத்தியது இப்படி எவ்வளவு நேரம் நான் இருந்தேன் என்று குறிப்பாகச் சொல்லத் தெரியவில்லை நான் எழுந்திருக்கும் நேரம் கடந்துவிடவே அந்த பக்கம் வந்த என் மணி என்னை எழுப்பி கனகா மணி நாலு அழித்துவிட்டது உன் நேரம் வந்தாச்சு எழுந்திரு என்றவுடன் கண் விழித்தேன் பிறகும் அந்த உணர்வு நிலை என் உள்ளத்தை விட்டு அகலவே இல்லை ஏதோ செய்து கொண்டிருந்தேனே தவிர மனம் மட்டும் அதன் வசமாகவே இருந்தது மருள்பிடித்தவள் போல் இருந்தேன் என் நிலையை பார்த்த பெற்றோர்களின் மனம் இழகியது அவர்களுடைய சம்மதத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அண்ணாமலை ஸ்திரவாசத்திற்கு அடிக்கல் நாட்டினேன் இவ்வாறாக என் ஆன்மீக வாழ்க்கை ஆரம்பமாயிற்று நான்கு அண்ணாமலை ஸ்திரவாசம் நான் வந்தபோது ரமண நகரில் அதிக வீடுகள் இல்லை அங்கிருக்கும் வீடுகளை விரல்விட்டு எண்ணிவிடலாம் ஆசிரமத்து மேற்கில் போஸ் காம்பவுண்ட் என்று கூறப்படும் மகாஸ்தான் இதற்குள் எட்டு வீடுகள் இருந்தன இந்த வீடுகளில் பெரும்பாலும் வடநாட்டுக்காரர்களே குடியிருந்தனர் அதை ஒட்டினார்போல் மெக்கிவர் பங்களா டாக்டர் டி என் கே கட்டிடம் ஆகியவை இருந்தன சற்று உட்பகுதியில் சிலோன் ராமச்சந்திரா வீடு சாந்தம்மாள் வீடு அதற்கு பின்புறம் ஒரு பங்களா அதை தாண்டி கொஞ்ச தூரத்தில் கல்யாணராமன் வீடு சுப்பிரமணியம் வீடு இவைகளும் வரிசையாக இருக்காது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கும் தட்சிணாமூர்த்தி கோயில் எதிரே செல்லும் தெருவில் ஆனந்தம்மாள் வீடு சுனிதா சட்டர்ஜியின் வீடு சப்ரீஜிசார் நாராயணர் காம்பவுண்ட் முதலினர் இருந்தனர் அதன் எதிர்வரிசையில் கோமுட்டி லட்சுமி அம்மாள் வீடு அலமேல் அம்மாள் வீடு மெயின் ரோட்டில் மோர்விய கெஸ்ட் ஹவுஸ் என்னும் ஆசிரம விருந்தினர் விடுதி சமஸ்தானாதிபதிகளுக்கு மட்டுமே தங்க இடம் கொடுப்பதனால் அதற்கு ராஜா கட்டணம் என்ற பெயர் வழங்கலாயிற்று இதை தாண்டி பொள்ளாச்சி கவுண்டர் காம்பவுண்ட் டாக்டர் சையத் பங்களா டாக்டர் அனந்த நாராயணராவ் இதற்கு மறுபுறம் ராமநாத ஐயர் வீடு ராஜகோபால ஐயர் வீடு கௌரியம்மாள் கோஹன் தலையார்கான் இவர்களின் வீடு சற்று பின்புறம் லோக்கம்மாள் வீடு ரோடு பக்கம் ராஜு ஷெட்டியார் பங்களா இவைதான் ரமண உள்ள வீடுகள் இவற்றில் பெரும்பாலும் சொந்தக்காரர்களே இருந்தனர் ஏதோ ஒன்றிரண்டு வீடுகளைத் தவிர மற்ற வீடுகளில் வாடகைக்கு ரூம்களே கிடையாது இவற்றிலும் சில முக்கியமான வீடுகளில்தான் மின் வசதி இருந்தது மற்றபடி குழாயோ தெருவிளக்கோ சீரான பாதையோ எதுவுமே கிடையாது மழைக்காலங்களில் சப்ரிஸ்டார் நாராயணையர் வீட்டிற்கு போகும் பாதை தண்ணீர் ஓடையாக மாறிவிடும் வேலி ஓரம் கல்லும் முள்ளும் பாம்பு புற்றுகளும் மண்டிக் எத்தனையோ நாட்கள் தண்ணீரில் நடக்கும்போது தண்ணீர் பாம்புகள் வளைந்து ஓடும் அதையெல்லாம் தாண்டி வீடு சேர வேண்டும் ரமண நகரில் வரை திருவண்ணாமலை டவுனில் எங்கள் குடும்பத்துடன் நெருங்கிய தொடர்புடைய ஒரு உறவினர் வீட்டில் தங்கி ஆசிரமத்திற்கு வந்து போய்கொண்டிருந்தேன் தினமும் விடியற் குளித்துவிட்டு ஆசிரமத்தில் காலை ஐந்து மணிக்கு நடக்கும் வேத பாராயணத்திற்கு வந்து விடுவேன் காலை காப்பியுடன் சிற்றுண்டியும் மத்தியான சாப்பாடும் ஆசிரமத்தில்தான் சாப்பாட்டிற்கு பிறகு மத்தியானம் பன்னெண்டு மணியிலிருந்து இரண்டரை மணி வரை யார் வீட்டிலாவது தங்கிவிட்டு மூன்று மணிக்கு ஆசிரமம் வந்துவிடுவேன் மாலை ஐந்து மணிக்கு நடக்கும் வேத கேட்டுவிட்டு ஆறு மணிக்கு டவுனுக்குச் செல்லும் அதிகாரிகளுடன் சென்று விடுவேன் இரவு நேரங்களில் பெண்கள் ஆசிரமத்தில் தங்குவதற்கு வசதி கிடையாது வெடியீர் காலையில் தகுந்த துணையின்றி டவுனிலிருந்து ஆசிரமத்திற்கு தனியாக வர முடியாது ஏனெனில் செங்கம் ரோடில் உள்ள கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி திருவண்ணாமலை டவுனுக்கு எல்லை அதற்கு பிறகு ஆசிரமம் வரும் வரையில் வீடுகள் கிடையாது இடையில் அங்கங்கே மரங்கள் அடர்ந்த தோப்புகள் இருக்கும் ஆள் நடமாட்டம் இருக்காது தினமும் எனக்கு ஆசிரமத்திற்கு துணையாக வந்து போவது அவர்களுக்கும் ஒத்துவரவில்லை இப்படி பதினைந்து நாட்கள் சென்றன ஆசிரமத்திற்கு அருகில் ஏதாவது இடம் கிடைத்தால் சௌகரியமாக இருக்குமே என்று நானும் எனது உறவினரும் தீவிரமாக வீட்டை தேடி அலைந்தோம் கடைசியாக ஒரு கோமுட்டி லட்சுமி அம்மாள் வீட்டில் சிறிய அறை வாடகைக்கு கிடைத்தது அந்த அறைதான் அந்த வீட்டின் பின்புறத்தின் எல்லை அறையின் எதிரேதான் வீட்டின் குப்பைக்குழி வேலி எல்லாம் பாம்பு புற்றுகள் நிமிர்ந்து நின்றன அங்கே அந்த சிறிய ரூம் கிடைத்ததே பெரிய அதிர்ஷ்டம் என்று நினைத்தேன் வீடு கழித்ததும் கோயில் மண்டபத்தில் இருக்கும் கடைக்கு சென்று சமையல் செய்வதற்கான சாமான்களையும் வாங்கிக் கொண்டு ரமண நிவாசத்தை ஆரம்பித்தேன் பகவான் ரமண நகரில் முதன் முதலில் இருப்பிடம் இந்த சிறிய அறைதான் நான்கு மண்சுவர்களும் ஒரே கூறையும் கதவும் தான் இருந்தன பூனை எலிகள் வந்து போவதற்கு தாராளமாக இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது கோரைக்கும் சுபற்றுக்கும் அவ்வளவு இடைவெளி அந்த சமயத்தில் அந்த இடம் கிடைத்ததே எனக்கு பரம சந்தோஷம் நான் இருந்த காம்பவுண்டில் மொத்தம் ஆறு குடியிருப்புகள் குழாய் மின்வசதி எதுவும் கிடையாது கிணற்றில் வெடியற் காலையில் எடுப்பவர்களுக்கு தெளிந்த நீர் கிடைக்கும் நேரமானால் வண்டல் கலந்த தண்ணீர்தான் தண்ணீர் இருக்கும் அளவிற்கு ஏற்ப நாம் குளிக்க வேண்டும் இரண்டு நாளைக்கு ஒரு முறை இரண்டு மூன்று பேர் சேர்ந்து மணியக்காரர் கிணற்றிற்குச் சென்று துணி தோய்த்து கொண்டு வருவோம் துணி தோய்க்கப் போகும் நேரம் நடுப்பகல் பன்னிரண்டு மணியிலிருந்து இரண்டு மணிக்கு தோய்த்து வந்த ஈர துணிகளையும் வெயிலில் காயப்போட்டு ஆசிரமம் போக முடியாது வீட்டைச் சுற்றி திறந்து வேலி கிடையாது அதனால் காய்ந்த மட்டும் போதும் என்று துணிகளை எடுத்து உள்ளே போட்டுவிட்டு மூன்று மணிக்கு ஆசிரமம் போய்விடுவேன் சமைப்பதற்கு மண்ணெண்ணெய் அடுப்போ கேஸ் ஸ்டவ்வோ கிடையாது கரியடுப்பிலோ விறகு அடுப்பிலோ தான் சமையல் சாதம் படித்து ரசமோ துவையலோ ஏதாவது ஒன்று செய்தால் பெரிய காரியம் விடையாலை பாராயணத்திற்குச் சென்று விட்டு வீடு திரும்புவதற்கு ஆறேகால் மணியாகும் திரும்பவும் எட்டு மணிக்கு ஆசிரமம் போய் விடுவேன் இலையில் கடித்த நேரத்தில் எது முடியுமோ அதைச் செய்வேன் பாதினால் தயிரும் ஊறுகாயம்தான் இருக்கும் சமைத்து வைத்த பாத்திரத்தின் மீது ஒரு ட்ரம்மை கவிழ்த்து மூடி அதன்மேல் ஒரு கல்லையும் தூக்கி வைக்க வேண்டும் அப்படிச் செய்ய மறந்துவிட்டால் பெரிய வயல் எலிகள் வந்து உணவுப் பாத்திரங்களைத் தள்ளி பாழாக்கிவிடும் நான் ஸ்திரவாசமாக ஆசிரமம் வந்தபோது கடுமையான ரேஷன் காலம் அரிசி சர்க்கரை கெரசின் இல்லாமே தட்டுப்பாடுதான் யுத்த காலமானதனால் பெட்ரோல் கிடைக்காமல் பஸ்களுக்கே கரியை உபயோகித்து வந்தார்கள் இத்தனை அசௌகரியங்களும் ஆசிரமத்திற்கு வந்த ஹாலுக்குள் நுழைந்து பகவானை தரிசித்த மாத்திரத்தில் பஞ்சாய் பறந்துவிடும் பகவானுடைய புன்சிரிப்பில் மனம் மகிழ்ந்து இந்த பாக்யம் யாருக்கு கிடைக்கும் என்று பெருமிதம் கொள்ளும் பகவானது பார்வைக்கு உள்ள வசீகரம் எழுத்தில் அடங்காது நேரில் அனுபவித்தவர்கள்தான் அதை உணர முடியும் எதிலும் பற்றற்று எளிய தோற்றத்துடன் அமைதியாய் சோபாவில் அமர்ந்தவாறே தம்மை தரிசிப்பவர்களின் மனதை கொள்ளை கொள்ளும் ஆற்றல் ரமணனுக்கே உரிய ஒரு தனிச்சிறப்பு நான் பகவான் தரிசனத்திற்காக ஹாலுக்கு வரும்போது தூரத்திலிருந்து பகவானை காணும் போதே என் உடலுக்குள் ஏதோ ஒவ்வொன்றாக அடங்கிவிடுவது போல் ஒரு உணர்ச்சி ஏற்படும் அந்த நிலையில் தான் நடந்து வருவேன் பகவானை நெருங்கும்போது ஒன்றுமில்லா வேற்று உடல் போல் இருக்கும் சில நேரங்களில் என் உடலை நானே இழுத்து கொண்டு வருவது போல் தோன்றும் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் சில சமயம் பகவான் என்னையே பார்த்துக் கொண்டிருப்பார் அந்த பார்வை உள்ளத்தில் ஊடுருவி பாய்ந்துவிடும் பார்வையின் வேகத்தை தாழ முடியாது சோபா அருகில் கூட செல்ல முடியாமல் இருந்த இடத்திலிருந்தே வழங்கிவிட்டு ஹாலில் தியானத்திற்கு உட்கார்ந்துவிடுவேன் அந்தப் பார்வையின் வேகமானது முயற்சியின் மனதை தியானத்தில் ஆழ்த்திவிடும் பகவான் அடிக்கடி எனக் கருளும் இந்த உணர்வின் அனுபவத்தை நினைத்து நினைத்து நெஞ்சும் பூரிப்படையும் காலை நேரங்களில் ஹாலில் அவ்வளவாக கூட்டம் இருக்காது கூட்டம் இல்லாதபோது அருகில் சென்று ஏதாவது பகவானிடம் கேட்கலாம் என்று மனதை திடப்படுத்திக் கொண்டு செல்வேன் செல்வேன் அன்றுதான் பகவான் வைத்தகண்ணை எடுக்காமல் என்னையே பார்த்துக் கொண்டிருப்பார் என் உறுதியும் தைரியமும் நொடியில் பறந்து கேட்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தவிடம் தெரியாமல் ஒடுங்கி செயல் ஓய்ந்து உட்கார்ந்து விடுவேன் ஒரு முழு அமைதி என்னைக் கவ்விக்கொள்ளும் நாளெல்லாம் அந்த அமைதி நிலைத்திருக்கும் இது பகவானது அருட்செயலியன்றி வேறில்லை பகவானிடம் கேட்டு தெரிந்து கொள்வதில் என் மனம் தயங்கினாலும் அவர் அடியார்களின் கேள்விகளுக்கு விளையாக கூறும் பொன்மொழிகளை கேட்டு அறிவதில் கூர்மையாக செயல்பட்டு அதையே அசை போடும் பகவான் பேசும்போது சுட்டிக்காட்டும் அங்க அசைவுகள் காண்போரின் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் அவர் சிரிப்பில் நம்மை இழந்து விடுவோம் பகவானது ஒவ்வொரு சொல்லும் செயலும் நம்மை அவர்பால் ஈர்த்து சிந்திக்க செய்யும் உபாயமாகும் அவர் யாருக்கும் எந்தவித உபதேசமும் செய்ததில்லை ஆனால் தமது அருட்கண் நோக்கத்தால் அடியா அடி அடைந்தார்க்கு உபதேசத்தின் அனுபவத்தையே அளிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர் நயனதீட்சை அன்னை அழகம்மையின் சமாதி கோயில் அழகுறைக் கட்டி முடித்து பதினேழு மூனு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாள் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடந்தேறியது சமாதி கோயிலின் முகமண்டபத்தில் பகவான் அமர்வதற்கென்றே ஒரு சிம்மாசனம் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு மிக அற்புதமாக படைக்கப்பட்டிருந்தது அந்த சிம்மாசனத்தின் அழகிய வேலைப்பாடும் நயமும் பார்ப்போரை பிரமிக்கச் செய்யும் கொஞ்ச காலம் இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்து அடியார்க்கு தரிசனம் தந்து அருள் பாலித்தார் சிம்மாசனத்தின் இருமருங்கிலும் எதிர்ப்புறமும் அடியார்கள் அமர்ந்திருப்பார்கள் ஆளுக்கு கிழக்கு பகுதியில் ஆண்களும் மேற்கு பகுதியில் பெண்களும் அதேபோன்று எதிர்ப்புறமும் உட்கார்வது வழக்கம் பகவானது அருள் நோக்கத்திற்காக இயங்கும் அடியார்கள் அவர் சநிதியில் அமர்ந்து அவரையே நோக்கிய வண்ணம் உலகை உவகை மேலிட்டவராய் உள்ளம் பூரித்துப் போவார்கள் பகவான் சோபாவிற்கு அருகில் முன்வரிசையில் பெரும்பாலும் சலுகை உள்ள பக்தர்கள் தான் உட்கார்ந்திருப்பார்கள் போன்றவரெல்லாம் பின்புறம் உட்கார்ந்திருப்போம் முன்வரிசையில் எவ்வளவு பேர் உட்கார முடியும் போஸ் காம்பவுண்டிலிருந்து வரும் ராணி முஜூம்தார் என்ற பெங்காலி மாதம் நானும் பகவானுக்கு எதிரே தெற்கு பக்கம் உள்ள ஜன்னலுக்கு அடியில் உட்கார்ந்திருப்போம் நாம் எங்கு உட்கார்ந்திருந்தாலும் பகவான் பார்வை நம்மல் படாமல் இருக்காது சமநோக்குள்ள பகவானுக்கு சேமையும் அண்மையும் ஒன்றே ஒரு நாள் காலை நேரம் முன்வரிசையில் யாரும் உட்காராமல் காலியாக இருந்தது உடனே ராணி முஜூம்தார் என்னிடம் நாம் போய் முன்வரிசையில் உட்காரலாமே அங்குதான் யாருமே இல்லையே என்றாள் அவள் சொன்னதும் எனக்கு சபலம் வந்தது நானும் சரி என்று அவளும் பகவான் சோபாவிற்கு எதிரில் போய் உட்கார்ந்தோம் நாங்கள் இருவரும் சென்றதைப் பார்த்த காமேஸ்வரம்மாவும் வந்து எங்களுடன் முன்வரிசையில் உட்கார்ந்து கொண்டாள் நான் பகவானை பணிந்து எதிரே உட்கார்ந்ததும் பகவான் என்னையே உற்றுப்பார்த்த வண்ணம் இருந்தார் பகவான் வேறு எங்காவது பார்க்கும்போது நாம் அவரை பார்ப்பது எளிது அவர் நம்மை நேருக்கு நேர் உற்றுப்பார்க்க ஆரம்பித்தால் அதை தாங்குவது அசாத்தியம் பகவான் உற்றுப்பார்க்கும் பார்வையானது நம் கண்களினூடே ஊடுருவிச் சென்று நம் உணர்வை உள்ளத்தில் அழித்துவிடும் அந்த பார்வையை தாங்காது நம் கண்கள் தானாகவே மூடிக் கொள்ளும் என்னை உற்றுப்பார்க்க ஆரம்பித்த பகவானின் பார்வை என்னை விட்டு அகலவேயில்லை பகவானது கண் நோக்கத்தை சிறிது நேரம் நேருக்கு எனக்கு உணர்வு ஒடுங்கி அந்த பார்வையை தாங்க முடியாமல் கண்கள் மூடிக்கொண்டன இப்படி எவ்வளவு நேரம் இருந்தேன் என்பதை குறிப்பிட்டு சொல்ல தெரியவில்லை நான் கண்களை பகவானை பார்த்தபோது பகவான் அதே பார்வையுடன் என்னை பார்த்துக்கொண்டே இருந்தார் சற்றும் வித்தியாசமில்லை அந்த தீவிரத்தை தாங்காது என் கண்கள் மறுபடியும் மூடிக்கொண்டன சற்று நேரத்திற்கு பிறகு பேச்சுக் குரல் கேட்டது நான் கண்ணை திறந்தபோது மவுனி தபாலுடன் பகவான் அவற்றை பார்த்துக் கொண்டிருந்தார் தபால் வேலை முடிந்ததும் மவுனி சென்று விட்டார் கோசாலை பக்கம் போகும் இடைவெளி நேரம் வந்துவிடவே பகவான் எழுந்து தொண்டருடன் வெளியே சென்றார் நானும் எழுந்து வழக்கமாக உட்காரும் இடத்திற்கு வந்துவிட்டேன் என்னை தொடர்ந்து வந்த காமேஸ்வரம்மா பரிவோடு என் தோலை பிடித்தவாறே கனகம்மா உன் பிறவி பயன் பெற்றுவிட்டது என்ன ஆச்சரியம் நீ அங்கு உட்கார்ந்ததும் உன்னை பார்க்க ஆரம்பித்த பகவான் மௌனி வரும் வரையில் தன் பார்வையை எடுக்கவே இல்லை அப்படியே பார்த்துக்கொண்டிருந்தார் நான் உங்கள் இருவரையுமே பார்த்துக் கொண்டிருந்தேன் பகவான் தம் கண்ணாலேயே உனக்கு அருளை பொழிந்துவிட்டார் இதைவிட உனக்கு என்ன வேண்டும் நீ பெரும் பாக்யசாலி என்று கண்களில் நீர்மல்க கூறி என்னை தழுவிக் கொண்டார் காமேஸ்வரம்மா சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த நான் ஒன்றும் சொல்ல முடியாமல் கண்களில் நீரைச் சுறிந்த வண்ணம் நின்றேன் அந்த நிலையை நினைத்தாலே மனம் அமைதியுறும் பகவானின் பார்வையில் சிக்கிய எனது உள்ளம் பல அதையே நினைந்து நினைந்து அசை போடும் ஒளிமிகுந்த கண்களுக்கு உள்ள இணையற்ற பேராற்றலை எழுத்தால் வரைந்து முடியுமா தன்னை கதியாக வந்து அடைந்தாரை தம் கண்ணால் நோக்கியே பக்குவம் ஆண்டுகொண்டு விடுவார் இது பகவானிடம் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய நயன தீட்சை பழகிய இது அனுபவம் பகவான் அருணாச்சலம் வந்து ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெற்றதை நினைவு செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் அருணை விஜய விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பகவானுடைய பழைய காலுக்கு வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் மிகப்பெரிய கீற்றுக் கொட்டகை இதற்கென்றே அமைக்கப்பட்டது பொன்விழாவின் நிகழ்ச்சினர்கள் யாவும் இந்த கொட்டகையில்தான் நடைபெற்றன பிற்பாடு இது ஜூப்ளி கொட்டகை என்ற பெயருடன் வழங்கலாயிற்று பொன்விழா முடிந்த பிறகு பகவான் பெரும்பாலும் பகல் நேரத்தில் இந்த கொட்டகையில்தான் வந்தார் காரணம் பக்தர்கள் நிறைய பேர் தாராளமாக உட்கார இடம் இருந்தது பழைய ஹாலில் இருக்கும்போது கூட்டம் அதிகமாக இருந்தால் அடியார்கள் வெளிவராந்தாவிதம் மேற்கு பக்கம் உள்ள ஜன்னலுக்கு அருகிலும் உட்கார்வது வழக்கம் அதோடு பகவானது செல்ல குழந்தைகளான மயில் குரங்கு அணில் நாய் முதலான பிராணிகளும் தாராளமாக பகவானிடம் வந்து பகவான் கொடுக்கும் பொறி கடலை முந்திரி பருப்பு வாழைப்பழம் முதல் இவற்றை வாங்கிக் கொண்டு போக வழி இருந்தது அவற்றை பார்க்கும்போது நமக்கு அந்த பாக்கியம் இல்லையே என்று தோன்றும் மத்தியானம் மூன்று மணி அளவில் சில அன்பர்கள் ஏதாவது சிற்றுண்டிகள் செய்து கொண்டு வந்து பகவானுக்கு கொடுப்பார்கள் பகவான் அதில் சிறிதளவு எடுத்துக்கொண்டு மீதி அருகில் இருக்கும் தொண்டரை எல்லோருக்கும் கொடுக்க சொல்வார் இப்படி அடிக்கடி நடப்பதுண்டு இதை பார்த்து எனக்கு நாமும் ஏதாவது பகவானுக்கு கொடுக்கலாமே என்ற எண்ணம் தோன்றியது எண்ணம் தோன்றினால் மட்டும் போதுமா அதை செய்வதற்கான பண்டம் பாத்திரங்களுக்கு எங்கே போவது நான் இருக்கும் அறை மிகவும் சிறியது சிற்றுண்டி செய்வதற்கான பாத்திரங்களும் என்னிடம் கிடையாது என்ன செய்வதென்று ஒன்றும் புரியவில்லை கடைசியாக ஒரு யோசனை தோன்றியது டவுனுக்கு செல்லும் ஒரு அன்பரிடம் பணம் கொடுத்து ஒரு வீசை நல்ல முந்திரி பருப்பு வாங்கி வரச் சொன்னேன் வீசை என்பது சுமாராக ஒன்றரை கிலோ வாங்கி வந்த முந்திரி பருப்பை வறுப்பதற்கு என்னிடம் பெரிய வானொலி இல்லை வீட்டுக்காரர் கோமுட்டி லட்சுமி அம்மாரிடம் சென்று விஷயத்தைச் சொல்லி அவள் வீட்டு அடுப்பிலேயே அவள் கொடுத்த வானொலியில் முந்திரி பருப்பை நெய்விட்டு வறுத்து பிறகு உப்பும் மிளகு பொடியும் கலந்தேன் இந்த சிற்றுண்டிதான் என்னால் செய்ய முடிந்தது அதை பகவானிடம் எடுத்துச் செல்வதற்கான பாத்திரத்தையும் அவளிடமே கேட்டு வாங்கி அதில் வருத்த முந்திரி பறிப்பைப் போட்டுக்கொண்டேன் மத்தியானம் மூன்று மணிக்கு அதை எடுத்துக் கொண்டு ஆசிரமத்திற்குப் புறப்பட்டேன் செய்துவிட்டேனே தவிர இது எப்படி பகவானிடம் சேர்ப்பிப்பது பகவானிடம் என்னவென்று சொல்வது எதற்குக் கொண்டு வந்தாய் என்று கேட்டால் என்ன பதில் சொல்வது என்ற எண்ணங்கள் மனதில் அலைமோதிக்கொண்டிருந்தன பொதுவாக எனக்கு பகவான் அருகில் செல்வதென்றாலே தயக்கம் அந்தக் குழப்பத்துடனே பகவானிருக்கும் ஜூபிலிக் கொட்டகைக்கு வந்தேன் சோபாவில் பகவான் திவ்ய தேஜோமூர்த்தியாக விளங்கிக் கொண்டிருந்தார் அருகில் சத்தியானந்தமும் வெங்கடரத்னமும் இருந்தார்கள் ஆண் பெண் இரு நிறைய பேர் உட்கார்ந்திருந்தார்கள் இந்த கூட்டத்தை பார்த்ததும் எனக்கிருந்த தயக்கம் இன்னும் அதிகமாயிற்று எப்படியோ சமாளித்துக் கொண்டு கையில் பாத்திரத்துடன் பகவான் முன் நின்றேன் பகவான் என்னை பார்த்தவாறே என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டார் நான் பயந்தவாறே முந்திரி பருப்பு கொண்டு வந்திருக்கேன் என்று குழரிய வண்ணம் சொல்லிக் கொண்டே பாத்திரத்தை பகவான் முன் நீட்டினேன் என் வார்த்தை பகவான் காதில் சரியாக கேட்டிருக்குமோ என்பது சந்தேகம்தான் பகவான் தலையை நீட்டி பாத்திரத்தைப் பார்த்து முந்திரி என்று சொல்லிவிட்டு அருகில் இருக்கும் சத்தியானந்தத்தை பார்த்து இதை வாங்கிவை என்று சொல்லிவிட்டு என்னை பார்த்து அவரிடம் கொடு என்று சொல்லி எப்படியே சரி என்பது போல் தலையசைத்தார் நான் பகவானை வழங்கிவிட்டு எதிரிலிருக்கும் பெண்கள் பகுதியில் போய் உட்கார்ந்தேன் நான் கொண்டு வந்த முந்திரி பருப்பை பகவான் போல் சிறிதளவு எடுத்துக்கொண்டு மீதியை அடியார்களுக்கு பங்கிடச் சொல்வார் என்று நினைத்திருந்தேன் ஆனால் பகவான் பாத்திரத்தில் கையை கூட வைக்காது சத்தியானந்தத்திடம் கொடு என்பதை என்னால் புரிந்து முடியவில்லை என் ஆசை நிறைவேறாது போனதில் மனம் மிகவும் வேதனை அடைந்து கண்கள் நீரிச் நான் கொண்டு வந்ததை ஏன் பகவான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நினைக்கும்போது மனம் ஆரா துயரம் நான் செய்தது தவறா என்று எண்ணி சங்கடப்பட்டேன் என்ன செய்வது அவ்வளவுதான் எனக்கு பாக்கியம் என்று மனதை தேற்றிக் கொண்டு உட்கார்ந்திருந்தேன் வழக்கம்போல் சாயந்திரம் பாராயணம் முடிந்ததும் வீட்டிற்கு வந்துவிட்டேன் இரவெல்லாம் இந்த எண்ணமே அலை மோதியது அடுத்த நாள் காலை ஐந்து மணி பாராயணத்திற்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்து வழக்கம்போல் சமையலை முடித்துக் கொண்டு காலையில் ஏழரை மணிக்கு ஆசிரமம் போனேன் ஹாலில் கூட்டம் அவ்வளவாக இல்லை நான் பகவான் சோபாவிற்கு அருகில் சென்று நமஸ்கரித்துவிட்டு எழுந்தேன் பகவான் பார்வை என்னை எதிர்பார்ப்பது போல் தோன்றியது எழுந்து நின்று என்னை பார்த்ததும் அருகே தந்த சத்தியானந்தம் பக்கம் திரும்பி அவரிடம் பகவான் இட்லி பலகாரத்துடன் முந்திரி பருப்பு போட்டார்கள் என்று இவ்வாகட்டே சொல்லியாச்சா என்று கேட்டார் அதற்கவர் இனிமேதான் சொல்லணும் என்றார் பகவான் என் பக்கம் திரும்பி இட்லியோட போட்டாச்சு என்று கருணையுடன் தலையசைத்து பகிர்ந்தார் இதை கேட்ட எனக்கு உள்ளம் நெகிழ்ந்து உடல் புல்லரித்தது நேற்று பட்ட மனவேதனைக்கு இன்று கிடைத்த பரிசை நினைந்து மனம் பூரித்து போனேன் பிறகு வெங்கடரத்னம் என்னிடம் கூறியது அக்கா நேற்று கூட்டம் நிறைய இருந்ததனால் எல்லோருக்கும் போதுமா என்று நினைத்து உடனே விநியோகம் செய்யாமல் வாங்கிவை என்று சொல்லியிருக்கலாம் என்று சொன்னார் அப்படியும் இருக்கலாம் எப்படியோ என் மனம் மிகவும் திருப்தி அடைந்தது ஏழு தந்தியின் செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வருடம் நான் அண்ணாமலைக்கு ஸ்திரவாசமாக வந்தேன் நான் இங்கு வருவது வீட்டிலிருக்கும் என் பெற்றோர்களுக்கு மிகவும் கவலையாக இருந்தது காரணம் இளமை பருவத்தில் தகுந்த துணையின்றி தனியாக இருப்பதுதான் எனது தீவிரத்தைப் பார்த்து ஏதோ சரி என்று சொன்னார்களே என்று மனப்பூர்வமாக இல்லை நான் அண்ணாமலைக்குப் புறப்பட்டு வரும்போது என் தந்தை என்னிடம் கூறியது நீ பகவானை தரிசனம் செய்து கொண்டு சாதனை செய்யப் போகிறாய் ஆனால் நான் உன்னை வரும்படி கடிதம் எழுதினால் நீ இங்கு வந்து போக வேண்டும் என்று பாசப்பிணைப்பினால் கூறி வழியனுப்பினார் நானும் சரி என்று சொல்லியவரை சமாதானப்படுத்தினேன் நான் திருவண்ணாமலை வந்து லட்சுமி அம்மாள் வீட்டில் ஜாகை வைத்துக் தவறாது ஆசிரமம் வந்து பகவானை தரிசித்துக் கொண்டு தியானத்தில் ஈடுபட்டேன் எனக்கு யாரிடமும் தொடர்பு கிடையாது யாருடனும் பேசவும் மாட்டேன் எங்கும் போவதும் கிடையாது என் வேலையோடு சரி நான் இங்கு வந்து சில மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் என் தந்தையிடமிருந்து ஒரு தந்தி வந்தது அதில் அவருக்கு உடல் நலம் இல்லை என்றும் உடனே என்னை புறப்பட்டு வரும்படியும் செய்தி அனுப்பியிருந்தார் தந்தியை பார்த்து எனக்கு என்ன செய்வதென்று தோன்றவில்லை நான் இருக்கும் வீட்டின் மற்றொரு பகுதியில் குடியிருக்கும் அப்பு சாஸ்திரியிடம் தந்தியை காட்டினேன் அப்பு சாஸ்திரி காவியகண்ட கணபதி முனிவரின் அப்பாவையும் பெரியப்பாவையும் நன்கு அறிந்தவர் உடனே அவர் தந்தியை எடுத்துக்கொண்டு என்னையும் கூட வரச் செய்து பகவானிடம் அழைத்துச் சென்றார் பகவான் சோபாவில் உட்கார்ந்திருந்தார் அப்பு சாஸ்திரி தந்தியை பகவானிடம் காட்டு விஷயத்தைச் அதை பார்த்த பகவான் உடம்பு சுகம் உடனே வரும்படி தந்தி வந்திருக்கு இவளை யார் ஸ்டேஷனுக்கு அழிச்சென்று போய் ரயில் என்று அவரிடமே கேட்டார் அதற்கு அப்பு சாஸ்திரிகள் அதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் பகவானே என்று சொன்னார் பகவான் சரி சரி என்று சொல்லிவிட்டு என்னைப் பார்த்து போய்விட்டு என்று கை அசைத்தபடியே சொன்னார் பகவான் யாரிடம் எந்த காரியத்தைச் சொன்னாலும் உடனே செய்ய காத்திருக்கிறார்கள் அதில் துளி கூட சந்தேகமில்லை ஆனால் பகவான் அப்படி யாரையும் குறிப்பிட்டு இதை நீ செய் என்று சொல்லும் வழக்கமே கிடையாது கர்த்தத்வாவமே இல்லாத பகவான் யாரை பார்த்து எதை செய்ய சொல்லுவார் அப்பு சாஸ்திரியிடமே நீங்கள் போய் கனகாவை ரயிலேற்றுவிட்டு வாருங்கள் என்று சொல்லலாமே ஆனால் அப்படி சொல்லவில்லை அவராக நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்ன பிறகுதான் சரி சரி என்று சம்மதம் தெரிவித்தாரே என்று தானாக சொல்லவில்லை இந்த பற்ற செயலை எதருடன் ஒப்பிடுவது பிறகு அப்பு சாஸ்திரியும் நானும் வீட்டிற்கு வந்தோம் சாயங்காலம் ஆறு மணிக்கு காட்பாடி செல்லும் ரயிலில் அனுப்புவதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்து தெரிந்த ஒரு மாட்டு வண்டிக்காரனை வர சொல்லி என்னை அவன் வண்டியில் ஏற்றி அனுப்பி வைத்தார் நானும் மனக்கவலுடன் ஸ்டேஷனுக்குச் சென்றேன் ரயில் வந்ததும் அதில் ஏறி காட்பாடியில் சென்று வண்டி மாறி அடுத்த நாள் எங்கள் ஊருக்கு வந்து சேர்ந்தேன் அப்பாவின் உடம்பு கவலைக்கிடமில்லாமல் குணமாகி இருந்தது இதற்கிடையில் நான் ஸ்டேஷனுக்கு போனதும் இன்னொரு தந்தி வந்திருக்கிறது அதை அப்பு சாஸ்திரி பிரித்து பார்த்ததில் அப்பாவிற்கு உடம்பு தேவலை நீ இப்போது வரவேண்டாம் என்று இருந்திருக்கிறது உடனே அவர் அதை கையில் எடுத்துக் பகவானிடம் சென்று படித்துக் காட்டியிருக்கிறார் உடனே பகவான் யாராவது ஸ்டேஷனுக்குப் போய் தந்தி விவரம் சொன்னால் கனகா திரும்பி வந்து யார் போவா என்றாம் அங்கிருந்த அடியார் ஒருவர் ரயில் வந்திருக்கும் என்று சொன்னதும் இதற்குள் வந்திருக்குமா என்று பகவான் கேட்டாராம் மேற்கொண்டு அதைப்பற்றி அங்கு யாரும் ஒன்றும் முனைந்து பேசாததனால் விஷயம் அதோடு நின்றுவிட்டது மேலும் இரண்டு மைல் தூரத்தில் இருக்கும் ஸ்டேஷனுக்கு போய் வருவதற்கு ஆசிரமத்து அருகில் வண்டி ஒன்றும் கிடையாது நினைத்தபடி எப்படி வர முடியும் ஸ்டேஷனுக்கு போக வேண்டுமானால் வண்டிக்கு முதலிலேயே சொல்லி வைக்க வேண்டும் இந்த விஷயமெல்லாம் அப்பு சாஸ்திரிகள் எனக்கு விவரமாக கடிதம் எழுதியிருந்தார் அதை படித்து பார்த்து எனக்கு அழுகையும் ஒரே சமயத்தில் வந்து உணர்ச்சி வசப்பட்டேன் கருணை மொழிகள் என் காதில் நேராக ஒலித்தது போல் இருந்தன பகவானது அபார கருணையும் பற்றற்ற செய்கையுமே நம்மை அவர்பால் கவர்ந்து ஈர்க்கின்றன அப்பு சாஸ்தியின் கடிதத்தை அப்பாவிடம் படித்துக் காட்டினேன் அப்பா நான் அவசரப்பட்டு தந்தி கொடுத்து விட்டேன் தந்தி கொடுத்த பிறகு உடம்பு குணமானது போல் தோன்றியது பாவம் நீ அவ்வளவு தூரத்திலிருந்து வரவேண்டுமே என்று நினைத்து வரவேண்டாம் என்று மறுபடியும் தந்தி கொடுக்கச் சொன்னேன் நீ புறப்பட்டிருக்கிறாய் சரி பரவாயில்லை என்னோடுதான் கொஞ்ச நாள் இருந்துவிட்டு போயேன் என்று பறிவுடன் கூறினார் எட்டு எழுந்திரு அன்னையின் கோயிலுக்கு முன்பகுதியில் உள்ள புதிய ஹாலில் கருங்கல் சிம்மாசனத்தில் பகவான் கொஞ்ச காலம் வீற்றிருந்தார் சிம்மாசனத்திற்கு வலது பெறும் பெண்கள் உட்கார்ந்திருப்பார்கள் பகவான் தம் திருவடிகளை அந்த பக்கம் நீட்டி சோபாவில் சாய்ந்திருப்பார் நாம் அங்கு உட்கார்ந்தால் அவரது திருவடி நீரில் அமர்ந்திருப்பது போல தோன்றும் பெண்கள் உட்காரும் இந்த இடத்தின் மூளையில் வெளியே செல்வதற்கு ஒரு வாசற்படி இருந்தது ஒருநாள் காலை நேரத்தில் நான் அப்பகுதியில் உட்கார்ந்து தியானத்தில் இருந்தேன் வழக்கம் போல தபாலை எடுத்துக்கொண்டு பகவானிடம் வந்திருக்கிறார் பகவான் தபால்களைப் பார்த்து முடித்துவிட்டு கோசாலைப் பக்கம் போகும் நேரம் வந்துவிடவே தமது முழங்காலுக்குத் தைலம் தேய்த்துக்கொண்டு சோபாவை இறங்கி வெளியே போவதற்கு ஆயத்தமாகியிருக்கிறார் காலில் இருந்தவர்களெல்லாம் எழுந்துவிட்டனர் நான் உட்கார்ந்திருந்த மூலையில் உள்ள வாசல் வழியே செல்வதற்காக பகவான் அந்த பக்கம் திரும்பி நடந்து வந்திருக்கிறார் அங்குள்ளவர்களும் எழுந்துவிட்டனர் இது ஒன்றுமே எனக்கு தெரியாது நான் கண்ணை மூடிக்கொண்டு தியானத்தில் இருந்தேன் பகவான் என் பக்கமாக வந்ததும் ஒரு பக்தை என் தோலை பிடித்து உலுக்கியவாறே பகவான் வரும் வழியில் உட்கார்ந்திருக்கிறார் எழுந்திரு எழுந்திரு பகவான் வந்துவிட்டார் என்று சொன்னதும் திடுக்கிட்டு கண் விழித்தேன் பகவான் என் பக்கத்திலேயே வந்துவிட்டார் உடனே எழுந்திருக்க முயன்றேன் வெகுநேரம் உட்கார்ந்திருந்ததனால் கால்கள் மறத்துவிட்டன சற்றென்று எழுந்திருக்க முடியவில்லை எப்படியோ சமாளித்துக் கொண்டு எழுந்து போய் சிவர் ஓரமாக சாய்ந்து நின்றேன் இதையெல்லாம் கவனித்த பகவானுக்கு கோபம் வந்துவிட்டது என்னை எழுப்பிய சகோதரியை பார்த்து இதெல்லாம் சேஷ்டை பக்கத்தில் அவ்வளவு இடம் இருக்கிறதே நான் போவதற்கு அந்த இடம் போறாதா கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிற வாழை எல்லாம் எழுந்து எழுந்து பகவான் வரார் என்று ஏன் தட்டி எழுப்ப வேண்டும் நமக்கு முடியாவிட்டாலும் உட்கார்ந்த ஏன் எழுப்ப வேண்டும் இப்படியெல்லாம் பண்ணுவது பகவானுக்கு சேவை செய்வதாக நினைப்போ என்று தெலுங்கில் கூறியவாறே வழியே சென்றார் அந்த சகோதரிக்கு என் மேல் மிகுந்த கோபம் நான் அவரிடம் சென்று அம்மா வாஸ்தவமாகச் சொல்கிறேன் பகவான் வருவது கொஞ்சம் கூட எனக்கு தெரியவில்லை தெரிந்தால் எழுந்திருக்காமல் பகவானுக்கு இடையூறு செய்வேனா இது எனக்கும் தெரியாமல் எதேச்சையாக நடந்துவிட்டது தெரிந்து நானாக ஒன்றும் செய்யவில்லை என்று சமாதானம் சொன்னேன் ஆனால் அந்த சகோதரி கூறியது என்னை திடுக்கடை செய்தது அவர் கூறியது தாம் தியானத்தில் ஆழ்ந்திருப்பதாக காண்பித்துக் கொள்ளவே இப்படிச் செய்வது சில வழக்கம் என்று சொல்லிவிட்டு அகன்றார் இதை கேட்ட நான் வெற்றி தலைகுனிந்து நின்றேன் நடந்த சம்பவத்தை குறித்து வேதனைப்படுவதைத் தவிர வேற என்ன செய்வது பிறகு அந்த இடத்தில் உட்கார்வதே இல்லை இது நடந்த பிறகு பகவானும் அந்த வாசல் வழியே வெளியே செல்லாமல் கிழக்கு வாசல் வழியாகவே வெளியே செல்ல ஆரம்பித்தார் பகவான் செல்வதற்கு அனுகூலமாக கிழக்கு வாசற்படிக்கு உள்பக்கத்தில் தேங்காய் நாடினால் செய்து திண்டு போன்ற ஒன்றை போட்டு உயரத்தை குறைத்து பகவான் வாசற்படை கடப்பதை எளியதாக்கினார்கள் பகவான் அந்த வாசற்படியை கடக்கும் போதெல்லாம் என் மனம் குற்ற குன்றிவிடும் நான் செய்தது தவறுதான் இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் தாங்கள் பழையபடியே அந்த சின்ன வாசல் வழியாகவே வெளியே செல்லுங்கள் என்று பகவானிடம் கேட்பதற்கு எனக்கு தைரியமோ துணிவோ இல்லை பகவானை பார்த்தாலே பேச்செற்று நிற்கும் எனக்கு இது எப்படி சாத்தியம் இதை குறித்து பகவானிடம் கூற மற்றவர்களுக்கும் துணிவில்லை பகவான் கலைசி வரை இந்த கிழக்கு வழிபாதியை மாற்றிக்கொள்ளவில்லை ஒன்பது காஞ்சி முனிவர் ஸ்ரீ காஞ்சி முனிவர் என்று பக்த அன்புடன் போற்றப்படும் பரமாச்சாரியால் வாழ்ந்த காலத்தில் பிறந்த நாம் எல்லோரும் பெரும் பாக்யசாலிகள் அத்தகைய திவ்ய தேஜஸ் தபோதனரை வேறெங்கும் காண இயலாது அவரது எளிய தோற்றமும் கருணை நோக்கமும் ஆசி வழங்கிய வண்ணம் இருக்கும் அபயஹஸ்தமும் தரிசித்தவர் மனதில் பதிந்து நிலை பெறுவது உறுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு என்று நினைக்கிறேன் ஒரு சமயம் நான் பரமாச்சாரியாலை தரிசிப்பதற்குச் சென்றிருந்தேன் அப்போது பெரியவாள் சின்ன காஞ்சிபுரத்தில் இருந்தார்கள் நான் சென்றபோது சுவாமிகள் ஒரு தூணியில் சாய்ந்த வண்ணம் உட்கார்ந்திருந்தார் நான் அவர் முன்னே சென்று வணங்கி எழுந்ததும் என்னைப் பார்த்து அருகே இருந்த ஒரு இடத்தைக் காட்டி அங்கு இருக்கும்படி கையால் ஜாலை காட்டினார் அதன்படி நான் அங்கு நின்றிருந்தேன் அதன் பிறகு நிறைய பக்தர்கள் சுவாமிகளை வந்து வணங்குவதும் தம் குறைகளை சொல்லுவதுமாக இருந்தார்கள் பெரியவாள் அத்தனை பேருக்கும் கண்ணால் ஆறுதலும் கையால் ஆசியும் வழங்கிய வண்ணம் இருந்தார் சுவாமிகளிடம் நம் குறைகளைச் சொல்லி முறையிடும் பக்தர்களின் வேட்கையெல்லாம் உலகே எலை சார்ந்தனவே சில பேர் தம் உடலை வருத்தும் நோயைப் பற்றியும் அதனால் சேர்ந்த இயலாமையைப் பற்றியும் சில பேர் தம் பிள்ளைகள் தம்மை பராமரிப்பதில்லை என்றும் இன்னும் சில பேர் தம் பெண்களுக்கு கல்யாணமாக வேண்டும் என்றும் பிள்ளைகளுக்கு உத்தியோகம் கிடைக்க வேண்டும் என்றும் இன்னும் இவை போன்ற குறைகள் என்னென்ன உள்ளனவோ அத்தனையும் சுவாமிகளிடம் சொல்லி அதற்கான அனுகிரகத்தை யாசித்த வண்ணம் இருந்தனர் சுவாமிகளும் அவரவர்களுக்கு ஏற்றவாறு ஆறுதல் கூறியும் ஆசி அருளியும் வந்தார் அருகில் நின்று கொண்டிருந்த நான் இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தேன் வெகுநேரமாகியும் சுவாமிகள் என்னை கவனித்ததாகவே தெரியவில்லை ஏன் என்னை இருக்கும்படி ஜாடை காட்டினார் என்பதும் எனக்கு புரியவில்லை இடையில் கொஞ்ச நேரம் பக்தர்களின் வருகை சற்று ஓய்ந்திருந்தது அப்போது பெரியவா நான் இருந்த பக்கம் திரும்பி என்னை பார்த்து எனக்கு என்ன பெயர் என்று தெரியுமா என்று கேட்டார் அதை கேட்ட நான் திடுக்கிட்டு போனேன் என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை ஒருவாறு சமாளித்துக் கொண்டு கையை பிசைந்தவாறே சங்கராச்சாரிய சுவாமிகள் என்று குரல் குழரிய வண்ணம் கூறினேன் அதை கேட்ட சுவாமிகள் ஓ ஹூ ஜெகத்குரு சங்கராச்சாரிய சுவாமிகள் அத்வைத போதகர் என்று எனக்கு பெயர் யார் கேட்கிறார் அதை பற்றி என்று புன்முருவலு புன்முருவலுக்கிடையே சொன்னதும் நான் அசந்துவிட்டேன் சனாதன தர்மத்தை பரிபாலிக்க வந்த ஜகதாச்சாரியனானதினால் அத்வைத போதகராயிருந்தும் பக்தர்களின் கஷ்டங்களைத் தீர்ப்பதிலும் கருணை காட்டுகிறார் ஆயினும் அதைப் பற்றி ஆர்வம் பக்தர்களிடத்தில் இல்லையே என்பதைப் போல அவர் கூறிய சொற்கள் பொருள் சொற்களின் பொருள் துணிக்கிறது சுத்த ஸ்பட்டிக சுவாமிகள் தம் மனதில் உள்ளதையே பிரதிபலித்து காட்டுகிறார் யார் எதையெல்லாம் வேண்டுகிறார்களோ அதையே அருள் புரிகிறார் பின்னொரு சமயம் மயிலாப்பூர் சம்ஸ்கிருத கல்லூரியில் பெரியவாள் இருக்கும்போது வக்கீல் ஒருவர் பணிவுடன் சுவாமிகளிடம் சென்று சுவாமிகள் இரவு மணி பன்னிரண்டானாலும் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தும் அவர்கள் இறைஞ்சும் குறைகளுக்கு விசாய்த்தும் அனுகிரகம் புரிந்து கொண்டிருக்கிறீர்களே திரும்பவும் விடியற் காலையும் நான்கு மணிக்கே கொண்டு விடுகிறீர்கள் சரீரத்திற்கு சிறிது ஓய்வு வேண்டாமா என்று நெஞ்சுறுக கண்ணீர் மல்கியவாறே கூப்பிய கரங்களுடன் பிரார்த்தனை செய்தார் அதைச் செவியற்ற சுவாமிகள் புன்சிரிப்புடன் என்ன பண்ணுறது அவர்களுக்கு தங்கள் குறையை என்னிடம் சொல்வதனால் மனநிம்மதி கிடைக்கிறது போது இருக்கிறது அதனால்தான் இரவு பகல் என்று பாராமல் சமயம் கிடைக்கும் வருகிறார்கள் என்னிடம் சொல்வதில் அவர்களுக்கு மனதின் பாரம் குறையுமானால் அது அவர்களுக்கு செய்யும் உபகாரம் தானே அதனால் எனக்கு கொஞ்சம் ஓய்வு குறைந்தால் என்ன அவர்களுக்கு மனநிம்மதி கிடைக்குமானால் அதுவே எனக்கு ஓய்வு என்று மிகவும் கனிவுடன் கூறி ஒரு இடத்தில் அத்வைத போதகன் அதைப் பற்றி யார் கேட்கிறார் என்று சொன்ன அதே கருணாமூர்த்தி மற்றொரு இடத்தில் உயிர்களின் துயர் தொலைப்பதையே தனக்கு ஓய்வு என்று கூறுகிறார் மகான்களின் செய்கையை இப்படித்தான் என்று அறுதியிட்டுக் கூற முடியாது சுவாமிகளிடம் சொல்வதனால் சில பெயர்களுக்கு மலைபோல் வந்த கஷ்டங்கள் பனி போல் நீங்கிவிடுகின்றன தம்மை நாடி வந்தவருக்கு அன்ன ஆகாரம் என்று அருள் பொழிவதையே தொழிலாக கொண்ட பெரும் கருணைவள்ளல் நம் சுவாமிகள் இதை நேரில் கண்டவர் அறிவர் மனிதகுலம் வாழ மண்ணில் வந்த மகாபுருஷர் காஞ்சி முனிவர் ஏகாந்தவாசமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஸ்ரீ காஞ்சிபெருமாச்சாரியால் சென்னையில் இருக்கும் மேற்கு உள்ள அஸ்வமேத மகாமண்டபத்தில் முகாமிட்டிருந்தார் என் பெற்றோர்களும் சகோதரர்களும் ஸ்ரீ சுவாமிகளிடம் மிகவும் ஈடுபாடு கொண்டவர்கள் அடிக்கடி நானும் சென்று பரமாச்சாரியாலை தரிசிப்பது வழக்கம் ஒருநாள் மாலை நேரம் நான் சுவாமிகளை தரிசிக்கச் சென்றிருந்தபோது இரண்டொரு சிப்பந்திகளைத் தவிர சுவாமிகளின் அருகில் வேறு யாரும் இல்லை இது எனக்கு கிடைத்த நல்லதொரு வாய்ப்பு கையில் கொண்டு சென்றிருந்த பழங்களைத் தற்றுடன் அவர் முன் வைத்து முறைப்படி நமஸ்கரித்துவிட்டு எழுந்து நின்றேன் கோப்பிய கைகளுடன் நின்ற என்னை புன்முருகளுடன் நோக்கிய சுவாமிகள் இப்ப நீ இங்குதான் இருக்கிறாயோ என்று கேட்டார் ஆமாம் என்று பதில் சொன்னேன் என் தாயாரையும் குடும்பத்தாரையும் பரிவுடன் விசாரித்துவிட்டு நீ திருவண்ணாமலையில் ரமணாசமத்தில் தானே இருக்கிறாய் என்றார் அதற்கு நான் எப்போதுமே அங்குதான் இருக்கிறேன் என்றேன் அதை கேட்டவுடனே அவர் என்னை பார்த்து மேலும் சொன்ன வார்த்தைகள் என்னை மீசிலிக்க வைத்தன என்ன ஏகாந்த என்றார் ஆமாம் என்று சொல்வதற்கு வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை அதற்கு அறிகுறியாக தலை அசைத்தேன் அடுத்தபடி வேதாந்த சிரவணமோ என்றார் வாய்ப்பேச முடியாமல் அதற்கும் தலை அசைத்தேன் தொடர்ந்து ஸ்வயம்பாக்கமோ என்று சிரித்தபடியே கேட்டார் அடுத்தடுத்து சுவாமிகள் கேட்ட இந்த மூன்று கேள்விகளையும் செவியுற்ற நான் வியப்பில் ஆழ்ந்து ஒருவாறு சமாளித்துக் கொண்டு பெரியவாதான் அப்படியே இருப்பதற்கான அனுகிரகம் பண்ணணும் என்று கண்ணீர் மல்க கூறி நின்றேன் சரி சரி என்று கையை அமர்த்தி கருணையோடு பார்த்து ஆசிர்வதித்தார் சுவாமிகள் என்னைப் பார்த்து வேதாந்த சிரவணமோ என்று கேட்கும் தருணத்தில் நான் முருகனார் சுவாமியிடம் ஒழிவில் ஒடுக்கம் என்ற வேதாந்த நூலுக்கு பாடம் கேட்டுக் கொண்டிருந்தேன் ஏகாந்த வாசமும் சுயம்பாக்கமும் ஏற்கனவே என் வாழ்க்கையின் நடைமுறையில் இருந்தவையே இப்படி தினசரி நடந்து கொண்டிருந்த மூன்று சம்பவங்களையும் அப்படியே படம் பிடித்துக் காட்டுவது போல் மூன்று கேள்விகளில் பரமாச்சாரியால் அடக்கிக் கூறிவிட்டார் அவர் புன்சிரிப்புடன் சரி சரி என்று சொல்லி கையை அமர்த்தும் போதே நான் என்னை எழுந்துவிட்டேன் அப்பா என் வாழ்க்கையும் உனக்கு சம்மதம்தானா என்று உள்ளத்தில் நினைந்து நெஞ்சுருகி நின்றேன் சுவாமிகளின் விழிகளுக்குத்தான் என்ன வசீகரமான சக்தி அவருடைய வாக்கிலும் நோக்கிலும் அத்தகைய ஆற்றல் உள்ளது எனது திருவண்ணாமலை வாழ்க்கையைப் பற்றிய அரிய ஆவலாயிருந்தது போல் இருந்தன அவர் விடுத்த கேள்விகள் நான் பதில் கூறியதும் சரி சரி என்று அவர் சொன்னது நான் செல்லும் வழி சரியானதே என்று உத்தரவாதம் அளிப்பது போலிருந்தது அவருடைய அபயகரமானது அப்படியே நடக்கும் என்று ஆசி வழங்குவது போல் தோன்றியது மகான்களின் வாக்கும் நோக்கும் அடி அடைந்தாரை ஒய்யும் கதி பெறச் செய்வதில் உறுதி உடையனவ ஆகும் பதினொன்று இங்கேயானா என்ன அங்கேயானா என்ன நான் ஆசிரமத்திற்கு வந்து சிரமாக தங்கிய போது எனக்கு வயது இருபத்தி முன்பும் அவ்வப்போது நான் வந்து பகவானை தரிசித்து சில நாட்கள் தங்குவதுண்டு அதற்கு அவர்கள் யாரும் மறுப்பு கூறியதில்லை ஆசிரமத்தில் தங்கி தியான வழியில் ஈடுபட்டு நான் இங்கேயே இருக்க தீர்மானித்ததுதான் அவர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை உண்டாக்கியது வருத்தம் இருந்ததை தவிர யாரும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லை என் தந்தை எனக்கு அளித்த சலுகைதான் இதற்கு காரணம் நான் தனித்திருந்து ஆசும வாழ்க்கையை மேற்கொண்டதில் என் தாயாருக்கு விருப்பம் இல்லை அதிலும் இளமை பருவத்திலிருந்தே என்னை தனியாக விட்டு வைக்க மனம் இடங்கொடுக்காமல் சங்கடப்பட்டார்கள் காஞ்சி பரமாச்சாரியாரிடம் நெருங்கிய தொடர்பு என்னைப் பற்றிய இந்த விவரத்தை எல்லாம் கட்டாயம் சுவாமிகளிடம் சொல்லியிருக்கக்கூடும் அதனுடன் என்னை குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடச் செய்யும்படி சுவாமிகளிடம் பிரார்த்தனையும் செய்திருக்கலாம் நான் பலமுறை ஆச்சாரிய சுவாமிகளை தரிசிக்க சென்றிருக்கிறேன் ஆனால் அவர் ஒருபோதும் எனது வாழ்க்கை முறையைப் பற்றி நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ ஒரு நாளும் குறைவாக கூறியதே இல்லை உலகிகளுக்கு மாறாக என் ஆசம வாழ்க்கையை ஏன் மேற்கொண்டாய் என்று கேட்டதே கிடையாது நான் எப்பொழுது சென்றாலும் பரிவுடன் விசாரித்து புன்முருகளுடன் கையமர்த்தி ஆசீர்வதிப்பார் நான் அதையே ஒப்புதலாக ஏற்று மகிழ்வேன் என்னுடைய சகோதரன் மனைவி அவரை தரிசிக்கச் செல்லும்போது ஆசிரமக் கனகா எப்படி இருக்காள் என்று குசலம் விசாரிப்பாராம் அதை மன்னி என்னிடம் சொல்லி பெருமைப்படுவாள் ஒரு சமயம் வயது முதிர்ந்து எங்கள் பாட்டியுடன் ஆச்சாரியாலை தரிசிக்கச் சென்றேன் பாட்டி நான் அவளுடன் சில நாட்கள் காஞ்சிபுரத்திலேயே தங்கிய பெரியவாளை தரிசித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னாள் நான் அதற்கு சம்மதிக்காமல் ஆசிரமம் போக வேண்டும் என்றேன் இந்த விவரத்தை ஆச்சாரியாரிடம் சொல்லி என்னை அங்கு தங்கும்படி சுவாமிகள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் பாட்டி சொன்ன வார்த்தைகளை கேட்ட மகான் புன்முருவருடன் இங்கேயானா என்ன அங்கேயானா என்ன என்று என்னை பார்த்தவாறே அன்புடன் கூறி அருளினார் அந்த வார்த்தையை கேட்டதும் என் மனம் பூரித்தது இதைக் காட்டதும் வேறென்ன வேண்டும் அந்த தெய்வ எனக்கு பெரிய அருளாசி அல்லவா கண்ணீர் மருகன் என்று அவரையே பார்த்துக் கொண்டிருந்தேன் சரி சரி என்று தலை அசைத்தபடியே உத்தரவு கொடுத்தார் அந்த அருட்கண்கள் தரிசிப்பவர்களின் மனதில் மின்சாரம் போல் பாய்ந்து சிதிர்க்க வைத்து ஆன்மீக வழியில் மனதை உள்முகமாக்குவதற்கு அந்தப் பார்வை ஒன்றே போதும் எத்தனை நேரம் பார்த்துக் கொண்டிருந்தாலும் அழுக்காத ஆறாமூதம் போன்றவர் சுவாமிகள் பன்னிரண்டு பத்ரி யாத்திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி எட்டாம் ஆண்டு காஞ்சிபுரமாச்சாரியால் சென்னை மயிலாப்பூர் சம்ஸ்கிருத கல்லூரியில் முகாமிட்டிருந்தார் நான் அடிக்கடி சென்று தரிசனம் செய்வதுடன் இரவு நேரங்களில் அவர் செய்யும் உபநியாசங்களையும் தவறாது கேட்டு வந்தேன் அந்த வருடம் என் தாயார் பாட்டி அண்ணா அண்ணாவின் மகன் எல்லோருமாக பத்ரி யாத்திரை செல்ல திட்டமிட்டிருந்தார்கள் முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுவாமி ராஜேஸ்வரானந்தா டாக்டர் டி மகாதேவன் நான் இன்னும் சில பேருமாக சேர்ந்து பத்ரி யாத்திரை சென்று வந்தோம் அதனால் இப்போது நான் அவர்களுடன் செல்லவில்லை என் பாட்டி அம்மா அண்ணா முதலானோர் பத்ரி யாத்திரை செல்வதற்கான உத்தரவு பெறுவதற்காக சுவாமிகளிடம் சென்று விஷயத்தைச் சொல்லி அவர் அருளை வேண்டி நின்றார்கள் இவர்களை பார்த்த சுவாமிகள் யார் யார் போகிறீர்கள் எங்கெங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டு யாத்திரையின் விவரமெல்லாம் தெரிந்து கொண்டு ஏன் கனகா உங்களுடன் வரவில்லையா என்று விசாரித்தாராம் அவள் ஏற்கனவே போய் வந்துவிட்டாள் அதனால் இப்போது வரவில்லை என்று சொல்லிவிட்டாள் என்றாராம் உடனே சுவாமிகள் வீட்டிற்கு ஆள் அனுப்பி என்னை வரவழைக்கும்படி சொன்னாராம் அங்கிருந்து ஆள் வந்து சொன்னதும் நான் உடனே சென்றேன் என்னை பார்த்ததும் சுவாமிகள் நீ இவர்களுடன் பத்ரி யாத்திரைக்கு போகவில்லையா என்றார் நான் பயந்தவாறே ஏற்கனவே நான் போய் வந்துவிட்டேன் போகாதவர்கள் போனால் அவர்களும் பார்த்த மாதிரி இருக்குமே என்றுதான் போகவில்லை என்றேன் நான் சொன்னதை கேட்ட சுவாமிகள் சிரித்தபடியே பார்த்தவர்கள் பார்க்காதவர்களுடன் கூட சென்றால் அவர்களுக்கெல்லாம் விவரமாக காட்ட முடியும் புதியதாக போகிறவர்களுக்கு விவரம் தெரியாது மேலும் பாட்டி அம்மா எல்லோரும் வயதானவர்கள் அதனால் நீயும் அவர்களுடன் கட்டாயம் போக வேண்டும் என்று கச்சிதரமாக உத்தரவு போட்டுவிட்டார் அவர் வாக்கிற்கு மறுபேச்சில்லாமல் அப்படியே செல்கிறேன் என்று நான் சொன்னதும் சுவாமிகள் பாட்டியை பார்த்து சரிதானே கனகா வரேன் என்று சொல்லிவிட்டாள் அவள் முன்பே பார்த்ததனால் எல்லாம் விவரமாக காட்டுவாள் சௌகரியமாக போய்விட்டு வாருங்கள் என்று அந்த மூதாட்டியிடம் சொன்னதும் பாட்டிக்கு சந்தோஷம் தாங்கவில்லை எல்லாம் பெரியவா அனுகிரகம் என்று சொல்லி ஆசியுடன் விடைபெற்றாள் மறுநாள் நான் சுவாமிகளை தரிசிக்கச் சென்றபோது கூட்டம் அவ்வளவாக இல்லை சுவாமிகளை நான் நமஸ்கரித்து எழுந்ததும் என்னை நோக்கிய சுவாமிகள் பிரயாணத்திற்கான ஏற்பாடுகளை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு நீங்கள் யாத்திரையை செல்லும் போது உள்ள மூர்த்தியின் பெயர் தீர்த்தத்தின் பெயர் எல்லாம் இங்கு வந்தபின் எனக்கு விவரமாக சொல்லுவியா என்று புன்முருகளுடன் கேட்டார் முடிந்தவரையில் நினைவு வைத்துக் கொண்டு சொல்ல முயற்சிக்கிறேன் என்று பயந்தவாறே கூறினேன் சுவாமிகளின் அருளாசியைப் பெற்று நாங்கள் யாத்திரை புறப்பட்டு டில்லி வழியாக முதலில் சென்ற இடம் குரு குருஷேத்ரம் அன்று ஆடி அமாவாசை புண்ணிய ஜோதிசாரத்தில் நீராடிவிட்டு முன்னோர்களுக்கு ஜலதர்ப்பணம் செய்யப்பட்டது அங்கிருந்து ஹரித்வார் ரிஷிகேசம் பத்ரிநாத் முதலான கஷேரங்களை தரிசித்து காசிக்கு வந்தோம் காசியில் பத்து நாளிருந்து அங்கு செய்ய வேண்டியவை எல்லாம் செய்து முடித்துக் கொண்டு கயா அலகாபாத் அயோத்தி முதலானவற்றை பார்த்துக்கொண்டு உஜ்ஜயினி வந்து சேர்ந்தோம் அங்கு மகாகாலேஸ்வரரையும் சித்தேஸ்வரியையும் தரிசித்துவிட்டு அதை சுற்றியுள்ள அவந்திக் சுதாமாபுரி சாந்திபனி கோமதி குண்டு எல்லாம் பார்த்துவிட்டு அங்கிருந்து ஓங்காரம் வழியாக பரோடா வந்தோம் பரோடாவை சுற்றி பார்த்துவிட்டு அகமதாபாத் வந்து அங்கிருந்து ராஜ்கோட் வழியாக ஜுனாகாட் துவாரகா பேட் துவாரகா பால்கா தீர்த் முதலானவைகளையும் பார்த்துக்கொண்டு சோமநாதம் சென்றோம் பிரசித்தி பெற்ற ிங்க கஷேரங்களில் ஒன்றான சோமநாதனை தரிசித்துக் கொண்டு நாசிக் வந்தோம் நாசிக்கிலிருந்து திரியம்பகம் சென்று திரியம்பகேஸ்வரரை தரிசித்துவிட்டு மலையேறிச் சென்று கோதாவரி நதியின் ஜென்மஸ்தானத்தையும் கோரக்நாத் என்னும் சித்தரின் சமாதியையும் பார்த்துவிட்டு பம்பாய் வந்தோம் பம்பாயில் மகாலட்சுமி கோயில் மற்றும் சில இடங்களை பார்த்துவிட்டு சென்னை வந்து சேர்ந்தோம் சுவாமிகளின் ஆசையினால் எந்தவொரு இடையூறும் இல்லாமல் சௌகரியமாக வந்து சேர்ந்தோம் சென்னை வந்ததும் சுவாமிகளுக்காக கொண்டு வந்த கங்கா தீர்த்தம் பத்ரி சந்தன பிரசாதம் இன்னும் சில கோயில்களின் விபூதி பிரசாதம் எல்லாம் எடுத்துக்கொண்டு சுவாமிகளிடம் சென்றோம் பழம் தேங்காய்களுடன் எல்லாவற்றையும் அவர் முன் வைத்து பணிந்து நின்றோம் சுவாமிகள் மிகவும் ஆதரவுடன் பார்த்து பத்ரி யாத்திரை சம்பூர்ணமாயிற்றா எல்லா யாத்திரையும் செய்து முடித்தீர்களா திருப்திதானே என்று பாட்டியிடம் கேட்டார் அதை கேட்டதும் பாட்டி உணர்ச்சி வசப்பட்டு விட்டாள் அந்த கனிந்த பார்வையின் கருணைக்கு உணர்விற்கு மட்டும் பார்வையின் கருணை உணர்வுக்கு மட்டுமே எட்டக்கூடியது எங்கள் பாட்டிக்கு தொன்னூத்தி மூணு வயது இந்த மூதாட்டி இத்தனை இடங்களையும் சுற்றி பார்த்து வந்தது சுவாமிகளின் பூரண அனுகிரகம்தான் பாட்டியும் அம்மாவும் மிகுந்த ஆச்சாரமுடையவர்கள் எங்கும் எதையும் வாங்கி சாப்பிட மாட்டார்கள் எல்லா இடத்திலும் சமையல் செய்துதான் சாப்பிடுவது வழக்கம் அதற்கென்றே ஒரு உறவுக்கார பாட்டியை அழைத்துச் சென்றோம் அவர் சமையலை கவனித்துக் கொண்டதால் மிகவும் சௌகரியமாக இருந்தது இதன் பிறகு இரண்டு நாள் கழித்து மலத்திலிருந்து ஒரு ஆள் வந்து பெரியவா என்னை வரச் சொன்னதாகச் சொன்னார் பெரியவா சம்ஸ்கிருத கல்லூரியில்தான் இருந்தார் நாங்கள் இருப்பது ஆழ்வார்பேட்டை அவர் உத்தரவுப்படி நான் அவரை தரிசிக்கச் சென்றபோது தரிசனத்திற்காக வந்த கூட்டம் ஏராளமாக இருந்தது பெரியவா ஒரு தட்டியின் மறைவில் இருந்து கொண்டு தரிசனம் கொடுத்துக் நான் வெகுநேரம் நின்று பார்த்துவிட்டு அங்கிருந்த உறவினர் சொல்லி சுவாமிகளுக்கு தெரிவிக்கும்படி சொன்னேன் அவர் போய் சொன்னதும் பெரியவா என்னை வரச் சொன்னதாக அழைத்துச் சென்றார் சுவாமிகள் வழங்கி நின்று என்னை புன்முருவலுடன் பத்ரிநாத் யாத்திரையை பற்றியும் மற்ற கஷேத்திரங்களை பற்றியும் பிரயாண சௌகரியங்களை பற்றியும் விசாரித்தார் நாங்கள் சென்று வந்த மூர்த்தி தீர்த்தம் தலம் முதல் இவ்விவரங்களை ஒன்று விடாமல் கேட்டார் நானும் அவர் கேட்டவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி வந்தேன் உஜ்ஜயினி நகரத்திற்கு அருகாமையில் ஒரு இடம் இருக்கிறது அங்கு ஒரு பெரிய அரசமரத்தின் அடிபாகத்தில் ஹனுமானைப் போன்ற உருவம் மரத்துக்குள்ளிருந்தே புடைத்துக் கொண்டு எழும்பி இருக்கிறது பார்ப்பதற்கு ஹனுமானைப் போன்றே இருக்கிறது அது ஒரு காட்டுப்பகுதி பக்கத்தில் மலையை தொற்றாற்போல் ஒரு நதி ஓடுகிறது யாத்திரிகர்கள் எல்லாம் வந்து தரிசித்துவிட்டு போகிறார்கள் நாங்களும் போய் தரிசனம் செய்தோம் நான் அங்கிருந்த ஒருவரை பார்த்து அந்த நதியின் பெயர் என்ன என்று கேட்டேன் அவர் அதன் பெயர் விப்ரா என்றார் மேற்கண்ட விவரமெல்லாம் சுவாமிகளிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்த நதியின் பெயர் விப்ரா என்று சொன்னார்கள் என்றேன் உடனே பெரியவா நிமிந்துவாரு என்ன பெயர் சொன்னா இன்னொரு தரம் சொல்லு என்றார் நான் திரும்பவும் விப்ரா என்றேன் அதை கேட்டதும் அங்குள்ளவா அப்படி சொல்றா போல இருக்கு அதன் பெயர் ஷிப்ரா என்று திருத்திக் கூறினார் மேலும் தொடர்ந்தார் உஜ்ஜயினியில் மகாகாலேஸ்வரரை தரிசனம் செய்யும்போது உனக்கு எப்படி இருந்தது என்றார் சுவாமிகள் இந்த விவரத்தை குறிப்பாக கேட்டதும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏனெனில் எனக்கு அங்கு ஒரு அபூர்வமான அனுபவம் நிகழ்ந்தது மகாகாலேஸ்வர் கோயிலுக்கு சென்ற நாங்கள் அங்குள்ள புனித தீர்த்தத்தில் நீராளிவிட்டு ஆலயத்திற்குள் சென்றோம் இறைவனுக்கு அபிஷேகத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தோம் லிங்கத்தை சுற்றி பாட்டி அம்மா அண்ணா அண்ணாவின் மகன் எல்லோருமாக உட்கார்ந்து கொண்டு பண்டாவின் சொற்படி அபிஷேகம் செய்ய தயாரானார்கள் உள்ளே சென்ற நான் இறைவனின் திருவுருவத்தை கண்டதும் ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தியினால் கவரப்பட்டேன் மனம் எதிலும் ஈடுபடவில்லை எந்த சிந்தனைக்கும் இடமில்லை எதிரே இருந்த சுவற்றின் ஓரமாக நின்றவாறே சிவலிங்க திருமேனியே பார்த்துக் கொண்டிருந்தேன் தங்களுடன் வந்து உட்கார்ந்து அபிஷேகம் செய்யுமாறு பாட்டியும் அம்மாவும் கூப்பிட்டது தெரிந்தது ஆனால் என் திருஷ்டி ததாகாரமாக நின்றது மனம் சலனமற்ற அமைதியுற்றது அவர்கள் பூஜை முடிந்து எழுந்து வரும் வரையில் நான் அந்த நிலையிலேயே நின்றேன் அதன் பிறகும் அந்த அமைதி நிலை என்னைத் தொடர்ந்தது அந்த மனநிலையுடனே தேவி சித்தேஸ்வரி ஆலயத்திற்கும் சென்றேன் அந்த சந்நிதியும் மிகவும் சக்தி வாய்ந்தது சந்நிதியின் இருபுறமும் பெரும் அளவில் பக்தர்கள் நியமத்துடன் தேவி மகாத்மியத்தில் உள்ள சப்தசதி பாராயணம் செய்து கொண்டிருந்தனர் அதன் காட்சி என்னை விட்டு அகலவே இல்லை உஜ்ஜினியில் நடந்த இந்த சம்பவத்தை சுவாமிகள் குறிப்பாக கேட்டவுடன் நான் பிரமித்துப் போனேன் இருந்த இடத்தில் இருந்துகொண்டே மகான்கள் எதையும் அறியக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் என்பதற்கு இதுவே சான்றாகும் சுவாமிகள் கேட்ட கேள்விக்கு பதில் கூற முடியாமல் அந்த அனுபவத்தைச் சொல்லத் தெரியவில்லை என்று நான் தழுதொழுக்கக் கூறினேன் இதை உணர்ந்து சுவாமிகள் முகமலர்ந்து கையைத் தூக்கி ஆசி வழங்கி சரி சரி என்று கனிந்த பார்வையுடன் விடை கொடுத்து அனுப்பினார்